மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கைய தேகிரி யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் பகவான் கிருஷ்ணருடைய அருளால் அவருடைய மிக பெரும் கருணையினால் நாம் இன்றைக்கி பதினெட்டாவது அத்தியாயத்துக்குள்ளே வந்திருக்கோம் இது உண்மையிலே பகவானுடைய அருள் தான் பதினெட்டாவது அந்தர் யோகம் கடைசி அத்தியாயம் பதினெட்டாவது அத்தியாயம் மோட்ச சந்யாச யோகம் பார்க்க போகிறோம் இந்த பதினேழு அத்தியாயத்தையும் பகவான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டார் இப்போ பதினெட்டாவது அத்தியாயத்தையும் நம்மளுக்கு வந்து உட்கார வச்சிருக்கார் இது பகவானுடைய கருணையை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த பதினெட்டாவது அத்தியாயமும் முதல் இரண்டாவது அத்தியாயமும் பொதுவா கீதையும் சாரமும் சொல்லலாம் இது உபசம்ஹார அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் உபக்ரம அத்தியாயம் பொதுவா ஆரம்பமும் முடிவும் சாரத்தை சொல்ற பழக்கம் உண்டு எந்த ஒரு நூலா இருந்தாலும் முதல்ல சாரத்தை சொல்லணும் முடியும் போது சாரத்தை சொல்லணும் அப்படி பகவான் இந்த பதினெட்டாவது அத்தியாயத்திலேயே கிட்டத்தட்ட இதுவரைக்கும் சொன்ன கருத்தின் சாரத்தை அவரே சொல்றாரு வேறொரு சொல்ற இந்த விஷயங்கள் இருக்கு கர்மயோகம் பக்தி யோகம் கடவுளின் அனுகிரகம் குணங்கள் பிறகு ஜீவ தத்துவம் கடவுள் தத்துவம் இரண்டு தத்துவத்துக்கும் உள்ள ஒற்றுமை மொத்தம் ஒன்பது விஷயம் இருக்கு முதல் ஆறுல கர்ம யோகமும் ஜீவ தத்துவமும் சுயமுயற்சியும் சொல்லப்பட்டது இரண்டாவது ஆறுல கடவுள் தத்துவமும் பக்தி யோகமும் கடவுள் அனுகிரகமும் சொல்லப்பட்டது மூன்றாவது ஆறு அத்தியாயத்தில் ஞான யோகம் பண்புகள் நல்ல குணங்கள் பண்புகளை பற்றிய விசாரம் பிறகு கடவுளுக்கும் ஜீவனுக்கும் உள்ள ஐக்கியம் இப்படி இந்த ஒன்பது அத்தியாய பதினெட்டு அத்தியாயங்களில் ஒன்பது விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு இதனுடைய சாரமாத்தை பொதுவா இதுல சொல்ற உள்ள போய் பார்க்கலாம் நிறைவா அடுத்த அந்தர்யோகத்துல முழு சாரத்தையும் சொல்ல போற அது வேற ஒரு பதினெட்டாவது அத்தியாயத்தில் பார்க்கலாம் இந்த அத்தியாயம் மோக்ஷந்யாச யோகம் மோக்ஷந்யாச யோகம் சந்யாசம்னா என்னன்னு இங்கேயே விளக்கம் சொல்ல போறாரு கொடுக்கக்கூடிய அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய சந்யாசத்தை பற்றிய தலைப்பு மோக்ஷ சந்நியாச யோகம் பதினெட்டாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் அஞ்சு விஷயம் வருது முதல்ல சந்யாசம்னா என்ன அப்படின்னு ஒரு விசாரம் சொல் பண்றோம் அதுல கர்மபல சந்யாசம் கர்த்திருவ சந்யாசம் ரெண்டு விதமான சன்னியாசத்தை இங்க பிறகு ஒரு ஆறு விஷயங்கள் சொல்லி அந்த ஆறு விஷயங்களையும் சத்தம் ரஜஸ் தமசு பிரிச்சு விளக்கிறார் அதாவது ஞானம் கர்மம் கர்த்தா புத்தி உறுதி சுகம் இப்படி ஒரு ஆறு விஷயத்தை எடுத்துக்கிறார் ஒவ்வொன்றிலையும் சாத்விகம் ராஜசன் தாமசன் மூணு குணத்தை சொல்லி பிரிச்சு விளக்குறாரு முதல்ல சந்நியாசத்தை விளக்கிறாரு அது ரெண்டா பிரிச்சு விளக்கிறார் ஒரு ஆறு விஷயத்த எடுத்துக்கிட்டு அது மூணு குணங்களா பிரிச்சு பிரிச்சு விளக்கிறார் பிறகு நான்கு வர்ணங்களை பத்தி மிக சுருக்கமா சொல்றாரு பிறகு கர்மயோகம் பக்தித்தினுடைய சாரம் சொல்லப்படுகிறது முடிவுரையா சில கருத்துக்கள் சொல்ற அஞ்சு விஷயம் இருக்கு சந்நியாசத்தை பற்றிய கருத்து ஆறு விஷயங்களை எடுத்துக்கொண்டு மூன்றாக பிரித்து விசாரம் செய்தல் நான்கு வருணங்கள் பிறகு கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் முடிவுரை இந்த அஞ்சு விஷயங்கள் நாம் பார்க்க போறோம் இப்ப இந்த பதினெட்டாவது அஜியாயத்தில் அர்ஜுனன் என்ன கேட்ட அந்த அத்தியாயம் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்கறான் சந்நியாசம் தியாகம் இரண்டுக்கும் வேறுபாடு என்ன ஏன்னா அந்த பகவத்கீதையுக்கு உள்ளுக்குள்ள சந்நியாசங்கிற வார்த்தையை சொல்றது போல நிறைய இடத்துல தியாகங்கிற வார்த்தையை சொல்றார் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டுங்கிறார் ஒரு இடத்துல சந்நியாசம் செய்து விட்டுங்கிறார் அப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் பகவான் பயன்படுத்துறதுனால ரெண்டுக்கு ஏதாவது அர்த்தம் வேறையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்துல இதை ரெண்டையும் பத்தி சொல்லுங்கன்னு கேள்வி கேட்கிறான் அதனால என்ன பண்றாரு இந்த அத்தியாயத்துல இந்த சன்னியாசத்தை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஏற்கனவே இந்த சந்யாசங்கிற பேர்ல பகவத்கீதையில மொத்தம் மூணு அத்தியாயம் இருக்கு நாலாவது அத்தியாயம் ஞான கர்ம சந்யாச யோகம் அறிவினால் செயலை துரத்தல் அஞ்சாவது அத்தியாயம் சன்னியாச யோகம் அங்க சந்யாசத்தை பத்தி விளக்குனாலும் கூட சந்நியாசம் உயர்ந்ததுதான் ஆனால் எல்லாருக்கும் இல்லறமே சிறந்ததுங்கிறத அங்க சொன்னார் அஞ்சாவது அத்தியாயத்திலே இது மோட்ச சந்யாச யோகம் இது பதினெட்டாவது அத்தியாயம் இந்த பகவத்கீதையிலே மூணு அத்தியாயத்துல சன்னியாசம்ங்கிற பேர் வருது பிறகு சந்யாசத்துக்கு தியாகத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்கறப்ப கர்ஜுனன் பகவானை பொறுத்தவரையில சந்யாசம் சீக்கோர்ட்டு தியாகம்தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் ரெண்டு ஒண்ணுங்கிற மீனிங்ல அவர் பேசி இருக்கிறாரு இப்பயும் சொல்ல போறாரு பொதுவாக இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பகவானே சொல்லுவார் சன்னியாசம்னா அதுக்கு டெஸ்ட் மீனிங் என்னன்னா நிச்சயமாக நன்கு விட்டு விடுதல் தியாகம்னாலும் விட்டு விடுதல் தான் ரெண்டுக்குமே விட்டு விடுதல் தான் மீனிங் பொதுவா சந்நியாசம்னா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஒண்ணு மொட்டை போட்டிருக்கணும் விளாட்டி சடாமுடி வச்சிருக்கணும் காவி வேட்டி கட்டி இருக்கணும் அந்த காலம் மறுத்தா கமங்கலம் கையில இருக்கணும் ஒரு குச்சி ஒண்ணு இருக்கணும் இல்லாட்டி தண்டை இருக்கணும் இதுதான் சன்னியாசம்னு பொதுவா நினைச்சுக்கிட்டு இருக்கான் உண்மையே இல்லைன்னு சொல்லல சன்னியாசத்தினுடைய வெளி தோற்றம் அது சன்னியாச ஆசிரமம் எடுத்துக்கிட்டா அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறோம் இந்த சந்யாச ஆசிரம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சில பேர் என்ன வந்தீங்கன்னா சன்னியாசம்னா துறவரம் சில பேர் என்ன பண்றாங்க வேலை செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் சிரமமாக இருந்தாலும் சரி ஏதாவது பிரச்சனை ரொம்ப வந்தால் பெஷாவும் சாமியாராக போயிடலாம் என்னமோ அது ஈஸி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படியும் நினைக்கிறாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிஷ் எடுத்து ஏதோ வீட்டில் இருக்கான் விட்டு போட்டு வந்து பிஷை எடுத்துட்டு அப்படியே தெரியவார் அவர் சுகமா ஒரு அம்மா வீட்டில் வீட்டுக்காரரை சண்டை போட்டு அடிக்க கூட பண்ணுமா பார்த்துருக்காரு சொல்லி பார்த்துருக்கார் கேட்கலை அவர் பாட்டுக்கு வீட்டு விட்டு போயிட்டாராம் நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு தேடி தேடி பார்த்துருக்க காணான் பிறகு ஒரு ஆள் ஒரு குறி சொல்கிறாரு நல்லா அவர்கிட்ட போய் கேட்டால் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு சொல்லிடுவார்னு சொல்கிறாங்க அவர் ஒரு சாமியார் அவர் முடிவடி வளர்த்து செடாமடியோடு இருக்கார் போய் கேட்குது நம்ம வீட்டுக்காரர் இருக்காங்க அஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் போனார் நான் ரொம்ப சத்தம் போட்டேன் திட்டுனேன் அடிச்சு கூட போடுவேன் அதனால கூட்டிவிட்டார் சரி நான் கண்டுபிடிச்சி தர்றேன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னாரு இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு இனிமேல் எங்க இருக்க சொல்லுங்க நான் இப்படி சன்னியாசம் அம்மா கஷ்டம் சுரோக வாழ்க்கை என்ன பெண்களை மட்டும் சொல்ல நினைக்காது ஆண்களும் அப்படின் சில பேர் ஆண்கள் தொந்தரவு தாங்க மாட்டாம பெண்கள் இருக்காங்க அர்ஜுனனுடைய கடமை இங்க பெருசு பெரிய மிகப்பெரிய யுத்தம் அவன் செய்யறதுக்கு பெரிய யுத்தம் செய்யறதுக்கு உட்கார்ந்துருக்கான் அப்ப போயிட்டு நான் சாமியார போறேன் சாமியார போறேன்னுட்டே இருக்கான் ஏன்னா பாட்னரை கொல்லணுமே குருவை கொல்லணுமே அது பயந்துகிட்டு அதனால இவர் என்ன பண்ணுவாரு சன்னியாசத்தை ஊக்குவிக்கவே மாட்டார் அந்த சன்னியாசத்தை பத்தி பேசவே இல்லை எப்பயுமே கஷ்டம் வரும்போது சன்னியாசத்தை பத்தி பேசக்கூடாது நல்லா இருக்கும்போது சன்னியாசத்தை பத்தி பேச அதுதான் உண்மையான சன்னியாசமாக அந்த துறவு நிலைச்சி நிற்கும் இங்க அர்ஜுன் அவன் பக்குவப்படாமல் பத்தி பேசுறதுனால உனக்கெல்லாம் துறவரெல்லாம் கிடையாதுட்டார் இதெல்லாம் போக முடியாது போனாலும் ஓடியாந்திரவ திருப்பி அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க இங்கே சொல்லக்கூடிய சன்னியாசம் இல்லறத்தார்கள் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சன்னியாசம் இந்த அத்தியாயத்துல சொல்றதெல்லாம் இல்லற வாசிகள் வேண்டிய சன்னியாசத்தை முக்கியமா சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா சன்னியாசம் என்ன சொல்றாருன்னா ஆசையினால் தூண்டப்பட்டு செய்கின்ற செயலை துரத்தல் ஆனால் கடமையை துறக்க கூடாது கடமையை கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் கடமை என்பது யாருக்கு இல்லவாசிகளுக்கு தான் கடமை சன்னியாசி கடமை கிடையாது இல்ல ஆசிரமத்தை பாத்துக்கிறது எல்லாம் கடமைன்னு அவர் பேருக்கு அவ்வளவுதான் எப்பல்லாம் தூய் போட்டு போய் தயாரா இருக்கணும் இதையும் பிடிச்சிட்டு உட்கார கூடாது அதனால், கடமை என்பது இல்லறவாசிகளுக்கு அதை கட்டாயம் துறக்க கூடாதுங்கிறார் ஆசை வசப்பட்டு பேராசையில செய்யக்கூடிய செயலை துறக்கலாம் பிறகு இல்லறவாசிகளுக்கு மூன்று முக்கியமான கடமைகள் சொல்றார் பொதுவா குடும்பத்தை பார்த்துக்கிறது மனைவி மக்களை பார்த்துக்கிறதுல ஒரு கடமை அது போக தானம் தவம் இந்த மூன்று கடமைகள் இல்லறவாசிகளுக்கு உண்டு தானம் தவம் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வணங்காது என்கிறார் தானமும் தவமும் இல்லாட்டி மழையே பெய்யாதான் அதை எப்படி துறக்க முடியும் அதை கட்டாம வச்சுதான் ஆகணும் வள்ளுவரே சொல்றார் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வணங்காது என்கிறார் அது ரெண்டு இல்லாட்டி மழையே பெய்யாதுங்கிறார் இங்க மூணு கடமைகள் சொல்லி இதை எந்த இல்லறவாசியும் விடக்கூடாதுங்கிறார் இந்த மூன்று கடமை என்ன பண்ணும் சொன்னா மனிதனுக்கு மன தூய்மையை கொடுக்கும் இதை செய்யற விதமா செஞ்சா சித்த சுத்தி கொடுக்கும் தந்தையிலே அழுக்கிருந்தால் கசைக்கு பிழிந்துடலாம் ஏதோ திருவிழாடல ஒரு பாட்டு வரும் சிந்தையிலே அழுக்கிருந்தால் சிவனடியை நாட வேண்டும் அடிப்பாரு அது மாதிரி மனசை அழுக்க போக்குறதுக்கு எந்த சோப்பும் கிடையாது தன்னுடைய கடமைய அதுவும் இந்த யக்கியம் தானம் தவம் செய்தால் சிந்தை சுத்தமாகும் அப்பத்தி ஞானம் கிடைக்கும் சிந்த சுத்தமானது ஞானம் கிடைக்கும் அதுக்காக சொல்றாரு இல்லற வாழ்க்கையோ துறவர வாழ்க்கையோ இங்க சொல்லக்கூடிய பாவனதே ரொம்ப முக்கியம் துறவர காவி போட்டு இந்த பாவனம் இல்லாம இருந்தா தப்புதான் இல்லறத்துல இருந்து பாவனும் சன்னியாசி தான் அர்த்தத்துல சொல்றாரு இங்கு இரண்டு விதமான சன்னியாசம் ஒன்று கர்ம பல சந்நியாசம் செயலினுடைய பலனை துறத்தல் செயலை துரத்தல் சொல்ல செயலினுடைய பலனை துரத்தல் இனி ஒன்று கர்த்திருவ சந்நியாசம் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை துரத்தல் ரெண்டு சன்னியாசம் சொல்றேன் செயலின் பலனை துரத்தல் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை துரத்தல் இது எதுலையும் செய்யலாமா செய்யக்கூடாதா இல்லறத்திலையும் செய்யலாம் புறவரத்திலையும் செய்யலாம் செயலின் பலனை துரத்தல்னா கர்ம பல சந்நியாசம் நாம் நமது கடமைகளை கட்டாயம் செய்ய வேண்டும் அதுவும் யஜ்ஞம் தானம் தவம் முதலிய கடமைகளை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு புண்ணிய பலன் வரும் புண்ணியம் நம்மளுக்கு நோக்கம் என்று செய்யக்கூடாது இதை செய்யும் அவ்வளவுதான் புண்ணியம் தானா வரும் வந்தாலும் எனக்கு புண்ணியத்தில் கருத்து இல்லை புண்ணியம் எனக்கு தேவையும் இல்லை இதை செய்ய வேண்டியது செய்யற அவ்வளவுதான் அப்படின்னு செய்யணுங்கிறார் அந்த புண்ணியத்தை சாம்ஜியை அவரோட ஏதாவது ஜபம்பெல்லாம் நிறைய பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுவாருங்கன்னா தன்னை லட்சம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜபம் பண்ணுடைய பலனெல்லாம் வேணான்னு சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிருக்கேன் பாரு அந்த புண்ணியத்தை துரத்தா வேற என்ன கிடைக்கும்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய பலன் கிடைக்கும் எது சித்த சுத்திங்கிற பலன் கிடைக்கும் அது எங்கேயும் கிடைக்காது எந்த கடலையும் வாங்க முடியாது எங்கேயும் வாங்க முடியாத ஒரு பலன் மன தூய்மை அது கிடைக்கும் இந்த புண்ணியத்தை துரத்தலால் இங்க என்ன சொல்றாரு முக்கியமா இல்லற வாசிகளுக்கு தானம் தவம்னு மூணு கடமை சொல்றார் இந்த யக்கியம்னா வேள்வின்னு அர்த்தம் பொதுவாக நம்ம அந்த நாள் பிராமண சமுதாயத்துல இந்த அக்னி ஹோத்தரவு டெய்லி வேள்வி பண்ணுவாங்க மற்ற சமுதாயங்கள்ல ஒரு கிரக பிரவேஷம் கல்யாணம் இந்த மாதிரி முக்கியமான கர்மங்களை வேள்வியெல்லாம் பண்ணுவோம் பரிகாரத்துக்கு வேள்வி பண்ணுவோம் கோமம் எல்லாம் பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மூணாவது அத்தியாயம் நினைக்கிற கர்மயோகத்துல ஐந்து விதமான வேள்விகள் சொல்லப்பட்டிருக்கு யாரோ கோமகுண்டத்துல உட்காந்து அக்னியை வளர்க்குறது மட்டும் வேள்வில்லை திறந்தோடு ஒரு மனுஷன் அஞ்சு வேள்வி செய்யணும் தேவ யக்கியம் கடவுளை வழிபடுவது தனது வழிபடுறது ரிஷி யக்ஞம் ஏதாவது புஸ்தகங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இப்படி இதெல்லாம் ரிஷி யக்கியம் தான் இப்ப பண்ற ஒரு வேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன வேள்வி ரிஷி வேள்வி இப்ப பண்றது ரிஷி யஜியம் இது மூன்றாவது பித்திரு யக்கியம் பெற்றோர்களை உயிரோடு இருக்கும்போது பார்த்துக்கணும் இறந்த பிறகு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை ஒழுங்கா செய்யணும் பிறகு நம்ம கூட இருக்க மனிதர்களுக்கு உறவினர்கள் உற்றார் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய பிறகு மற்ற மிருகங்கள் தாவரங்கள் இயற்கைக்கு உதவி செய்த இந்த ஐந்து விதமான வேல்வி நம்ம விரிவா பார்த்து அவ்வளவு அதிகமா சொல்லல இதெல்லாம் வேள்விங்கிறார் இதுல சாத்விகம் ராஜசம் தாமசம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பதினேழாவது அத்தியாயத்துல இதை செய்யும் பொழுது நான் புண்ணியத்துக்காக செய்யல இது என்னுடைய ட்யூட்டி ஒரு நாள் கூட நடக்காது இருந்தாலும் பார்க்காம இருக்க முடியாது நடக்கும் அங்கே மனசு போகுது ஏதாவது ஒரு நூல் அதுல ஆன்மீகமும் போடலாம் படிக்கிறது இல்லை இதெல்லாம் ரிஷி யம் பிறகு தானம் இது இல்லறத்தார்கள் இந்த ஐந்து விதமான கேள்விகளையும் கட்டாயம் செய்ய வேண்டும் அதனுடைய புண்ணிய பலம் எனக்கு வேண்டாம் என்று பலனுக்காக செய்யக்கூடாது பலனை திறந்துரும் ஆனா செய்ய வேண்டிய டியூட்டியை ஒழுங்கா செய்யணும் அதை விட கூடுதலான பலன் நம்மளுக்கு கிடைக்காது வேற பிறகு வாழ்க்கைக்கு பொருள் கட்டாயம் தேவை அதை சேமிச்சு வைக்கிறதும் அவசியம் அந்த பொருள்களை சம்பாதிக்கிறதும் வேணும் சேமிக்கவும் வேணும் ஈட்டுவதும் கடமை சேமிப்பதும் கடமை அதுபோல் ஈட்டிய பணத்தில் ஒரு பகுதியை தானம் செய்வதும் எல்லாத்தாருடைய கடமை இந்த நாடக மரங்கிறதுக்கு முன்னாடி ஒத்திகை தான் பார்ப்பாங்க பாத்திருக்கீங்களோ ட்ரெய்லர் பார்ப்பாங்க நம்ம வாழ்க்கையில இறுதி அரங்கேற்றோம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டாங்க நாம விடலாம் இல்லாட்டி நம்ம அவங்க தூக்கி போட்டுருவாங்க நாம விட்டு ஓட வேண்டிய வரும் இல்லாட்டி நம்மளை விட்டு அது போயிடும் இது ஒரு கட்டாயம் அரங்கேறும் அதற்கு ஒத்திகைதான் இந்த தானும் ஒரு நாளைக்கு ஆகணும் இப்பயே தானம் பண்ற பழக்கம் இல்லையா நான் எதை போய் விடுவீங்க ஒரு சின்ன பொருளை கூட பட சொல்லாட்டி எதை விடுவீங்க ஒன்னு விடவே முடியாது ஒருத்தர் சொல்றார் உடல் நம்ம விட்டு போறதுக்கு முன்னாடி நாம போயிடணும் சாவதற்குமும் செத்து விடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி தானமே செய்யாத ஒருவரால எல்லாருக்கும் விட முடியாது ஒரு வயசான காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா கடமையும் விட்டுருவாரு அவர் ஒரு வேளை செய்ய விடவும் சும்மா பேசாம உட்கார் பெருசுன்றவாங்க வீட்டில் ஆனால் இவரால் சும்மா இருக்க முடியும் இவரை எல்லோரும் விட்டுருவாங்க அவரால் பேரை என்ன செய்கிறேன் பேத்தி என்ன செய்யுது அவை எப்படி பண்ணுறான் அவன் அதை போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டான்னு போட்டு மனசை போட்டு கவலைப்பட்டு உட்காந்துருப்பார் விட முடிகிறது இல்லை நல்லா ஜபம் தியானம் பண்ணிட்டு உட்காரலாம் இதெல்லாம் தானங்கிற பழக்கம் இருந்தாத்த கடைசி காலத்தில் வருமா இல்லாட்டி வராதான் எப்படி நாடகத்தில் அரங்கேற்றுவதற்கு ட்ரெய்லர் பார்க்குறது மாதிரி தானங்கிறது ஒரு ஒத்திகைங்கிறார் இது கட்டாயம் இல்லறத்தார்கள் செய்தே ஆக வேண்டும் பிறகு தவம் தவம் எல்லாம் நம்மளுக்கு எப்படி வரும் முனிவர்கள் தானே காட்டுல போய் தவம் செய்வாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தவம் இந்த தவத்தை இல்லறத்தில் இருப்பவர்கள் முழுமையா கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பெர்சென்ட் சொல்லல இல்லறத்துல தர்மமான சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஆனா பழகிக்கரம் தவறு செய்து பழகிக்கொள்ள வேண்டும் இள வயசில் நல்லா வித விதமாக சாப்பிடுவோம் நல்லா முறுக்கு கரும்பெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிடுவோம் எழுபது வயசான ஆக என்ன ஆகும் பல்லெல்லாம் போயிடும் முறுக்கு சாப்பிட ஆசையாக இருக்கும் என்ன ஒன்றும் பல்ல கட்டி சாப்பிடுவோம் சப்பாத்தி சாப்பிட ஆசையாக இருக்கும் பல்ல கட்டி மென்று சாப்பிடுவோம் பல் மென்றோம் வயிறு ஜீரணிக்கணும் எழுபது வயசில் பல்லு சரி பண்ணிடலாம் வைத்த சிடி சரி பண்றது பகவானே என்ன பண்றாரு இதெல்லாம் சாப்பிடாதேன்னு பல்லு பிடுங்கிறாரு உண்மை அதுதான் மென்மையானதை சாப்பிடுங்கிறாரு அப்போ அதெல்லாம் என்னன்னா சில உணவுகள்ல நாம வந்து எந்த உணவுக்கும் அடிக்ட் ஆயிடக்கூடாது எதுக்கும் அடிக்ட் இருந்து பழகணும்னு சொன்னா நம்ம கடைசியில நாம நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி தவங்கள்லாம் பண்றது எழுபது மேல டிவி பாருங்க வீட்டுல வேற என்ன ஒன்று நீங்கள் செய்தி பார்க்கலாம்னு பார்ப்பீங்க இல்லாட்டி பழைய புராணப்படம் கூட பார்த்துருப்பீங்க அவன் சுற்றி டிவி போடுறத கொஞ்சம் ரிமோட்டை மாற்றிக்கிட்டே இருப்பான் சும்மா உட்காரு தாண்டுருவான் நம்மளுக்கு அதையும் பார்க்காம இருக்க முடியாது கேள்வி பண்ணுவான் இந்த வயசில் போய் டிவியை பார்த்துட்டு உட்காடுறீங்கம்மா நம்ம என்ன பார்க்குறோம் அவனுக்கு முக்கியம் முக்கியம் கிடையாது அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இனிப்பு சாப்பிடக்கூடாது புளிப்பு டாக்டர் சொல்லிடுவார் சுகர் வந்தாச்சு ஸ்வீட் சாப்பிடாத புளிப்பு சேர்க்காத உப்பு சேர்க்காத எல்லாம் சொல்லிடுவார் அதுக்கு மேலே நாமளே கொஞ்சம் குறைச்சி பழகிக்கிறேன்னா நானே எங்கள் தேனியில் ஒரு டாக்ட்ரு அவர் ரெண்டு பேர் டாக்டர் அந்த அம்மாவும் டாக்ட்ரு அவர் கூட ஒரு விட வெளியே காரில் போயிருந்தேன் காஃபி சாப்பிடலான்னு கூப்பிட்டாங்க நான் காஃபி எனக்கு சுகரும் அப்போயே வந்துருச்சு சுகர் இல்லாமல் காஃபின்னு கேட்டேன் அவர் அவங்க ரெண்டு பேருக்கு சுகர் போடுங்கன்னு சொன்னாங்க இல்லை மூணுமே சுகர் இல்லாமல் கொண்டு வாங்க என்ன டாக்டர் உங்களுக்கு சுகர் வந்துருச்சா எனக்குலாம் சுகரும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் இப்பயே பழக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறார் எப்படி பாருங்க இப்பயே சுகர்லாம் பழக ஆரம்பிச்சிட்டேங்கிறார் இந்த சாதர் மாஷி விரதம் இருப்பாங்க அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு புளியே போட மாட்டாங்க பதினஞ்சாளை உப்பே போட மாட்டாங்க இப்படி நாலு இதை பதினஞ்சு நாளைக்கு எண்ணெயே சேர்க்க மாட்டாங்க அந்த சாதர் மாஷை வர அப்ப ஒவ்வொன்றையும் குறைச்சு கட்டுப்படுத்தி பழகிறது ஒரு தவம் இந்த காத்திய விரதம் ஏகாதசி விரதம் சபரிமலைக்கு போகிற விரதம்லாம் ட்ரெயில் ட்ரெயிலர் தான் இதுக்கெல்லாம் தவம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இல்லறத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் இப்படி இந்த யஜ்யம் தானம் தவம் இந்த மூன்றையும் முறையாக செய்தால் நம்ம கடைசி காலத்துல ஒழுங்க சந்தோஷமா இருக்கலாம் துக்கம் இல்லாம ஆனந்தமா இருக்கலாம் அலங்கோலம் இல்லாமல் இருக்கலாம் வயதான காலம் அலங்கோலமா மாறாம அலங்காரமா மாறிடும் இல்லாட்டி அலங்கோலமா மாறி இருங்கிறாரு செயலை துறக்க கூடாது செயலினால் வரக்கூடிய புண்ணியம் தேவையில்லை என்ற புத்தி இருக்க வேண்டும் எனக்கு புண்ணியமும் தேவையில்லை அதை பெரிய பலனா பகவான் கொடுத்துருவாரு செயலை துறக்காமல் புண்ணியத்தை துறத்தல் கர்ம பல சந்நியாசம் இது இல்லறத்தில் கடைபிடிக்க வேண்டியது இந்த பகவான் சந்நியாசத்தே மூணா பிரிக்கிறார் எப்படி பிரிக்கிறார்னா சத்வம் ரஜஸ்தமஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கலாம் தெரியுங்களா சத்தோகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூணு குணம் இருக்கு ஒரு மனுஷன் எல்லாருக்கும் இருக்கும் சாத்யோ குணத்துல அதிகமா இருக்கணும் ரஜோ குணம் கொஞ்சம் வச்சுக்கணும் தமோ குணம் கொஞ்சம் இருக்கணும் இருக்கணும் இந்த தாமச சன்னியாசம் எப்படின்னா கட்டாயம் செய்யற வேண்டிய கடமையெல்லாம் இருக்கும் சோந்தேரித்தனத்தினால துறக்கிறது எதையாவது ஒண்ணு செய்ய முடியாது வேற வழி இல்ல அந்த ஒரு சொல்லுவாங்களாம் அந்த உடம்புல ஒண்ணு செய்ய முடியாது சாமியாரா போகணும்னு சொல்லி இதெல்லாம் தாமச சன்னியாசம்ங்கிற சன்னியாசி டிரெஸ்ல இருப்பாரு ஒளிய உண்மையில அவரால் எதையும் துறக்க முடியாது இந்த சுருளி ஃபால்ஸ் கிட்ட நிறைய சாமியார்கள் நல்ல சன்னியாசிகள் இருக்காங்க அதுல நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சுருட்டை குடிச்சுக்கிட்டு கஞ்சா குடிச்சுக்கிட்டு பிச்சேட் சாப்பிட்டுலாம் இருப்பாங்க அவங்க பாட்டுக்க அதெல்லாம் இவங்க வீட்டுல கஷ்டம் குடும்பம்லாம் இருக்கும் வீட்டுல கஷ்டம் வேலை செய்ய முடியல சொந்தத்தில் அவர் இருக்கு இதெல்லாம் தாமச சன்னியாசம்ங்கிற ராஜச சந்யாசங்கிறது கஷ்டத்துல இருந்து துக்கத்துல தப்பிக்கிறதுக்காக வர்றது சந்திரோதய சினிமா படம் பார்த்தீங்களா அதில் மனோகரம்மா நாகேஷு நாய் காசிக்கு போகும் சன்னியாசி ஒரு பாட்டு வர்றேன் கஷ்டத்தை தாங்க மாட்டான்னு சாங்காயப்பா கிளம்பு பார்ப்ப தடுத்து பாட்டு அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் இதெல்லாம் அந்த ராஜச சன்னியாசம் கஷ்டத்தினால போறது சோர்வதேத்தனத்தினால போறது தாமசம் கஷ்டம் எனக்கு அங்கே போனால் அதை விட நீங்க ஆகணும் அது வந்து ராஜச சன்னியாசம் அப்படிங்கிறார் பிறகு சாத்விகமான சன்னியாசம்னு உண்மையான சன்னியாசம் அது எப்படின்னா அவனுக்கு எல்லாம் செய்ய முடியும் எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாம் அனுபவிக்க முடியும் எனக்கு வேண்டாம் என்று துறத்தல் அது எல்லா இருக்கலாம் பணம் சம்பாதிக்க முடியும் எனக்கு போதும் நீ பையன் பாத்துக்கிற அவ்வளவுதான் இது வந்து சாத்திக சன் பட்டிலத்தாரர் எப்படி போனார் பத்திரகிரியார் எப்படி போனார் புத்தர் எப்படி போனார் இதெல்லாம் சாத்விக சன்னியாசம் இது வந்து உண்மையிலேயே துறவு வாழ்க்கை மேற்கொள்றது எல்லாவத்தையும் தூக்கி போட்டு போறது விட்டு விடுவது ஆனால் பகவான் இங்கு அதை சொல்லல இங்க என்ன சொல்றாரு கடமையை செஞ்சு பழமை துறைத்ததுதான் சொல்றாரு மிகுந்த ஆசைப்பட்டு திறக்கக்கூடிய செயல்களையும் திறந்துடணும் நல்ல செயல்களை செய்து பழமை துறக்க வேண்டும் விருப்பு வெறுப்பின்றி இந்த கடமைகளை செய்ய வேண்டும் ஒரு மகன் வந்து அப்பா சொல்ல கேட்கணும் அது கடமை அவனுக்கு உண்மைதானா தந்தை சொல் மிக்க மந்திரம் அவர் என்ன சொன்னாரு இந்த நேரம் படிங்கிறாரு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த நேரம் அவனுக்கு விளாட்ற நேரம் வந்தா கிரிக்கெட் விளையாடணும் ரொம்ப குசியா போவான் அப்பா சரி இன்னொரு நேரம் தாத்தா படம் முடியலப்பா கூப்பிட்டு போனான்னா அவனுக்கு கஷ்டமாயிரு தந்தை சொல் கேட்கணுங்கிற கடமைன்னு எல்லாத்தையும் கேட்கணும்ல உள்ள வெறுப்பு உள்ள வெறுப்பு அப்படி இருக்கக்கூடாது நம்மளுக்கு என்ன போட்டியோ அதை விருப்பு வெறுப்பு இல்லாம செய்யணும் அதில் முக்கியமாக யஜ்யம் தானம் தவம் என்ற இந்த கடமையை கட்டாயம் செய்தாக வேண்டும் கீதேதான் எப்பயுமே எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியார் அப்பொருள் சொல்லவே இல்லை அப்படி சொன்ன சண்டை நடக்காது ஏன்னா அடுத்து துடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த வார்த்தையே சொல்லல பக்குவம் எல்லாம் விட்டோம்னு ஆபத்தாயிருங்கிறார் ஒருத்தர் காட்டுல வீட்டுல நாட்டுல இருக்க சங்கடமா இருக்கு இங்கெல்லாம் பெரிய பிரச்சனையாருன்னு காட்டுக்கு போனார்னு வச்சுக்கோங்க கஷ்டத்துக்காக போறாருன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் குடிசையை போடுவாரு எலி வேறோம் எலியை பிடிக்கிறதுக்கு பூனை வளர்ப்பாரு ஒரு பூனையை வ வளர்க்கறதுக்கு ஒரு மாட்டை வளர்ப்பாரு ஒரு மாட்டை வளர்க்கறதுக்கு ரெண்டு ஆளை போடுவாரு அப்புறம் அங்க ஒரு பெரிய கிரகஸ்தன் ஆயிருவே அதெல்லாம் தேவை அப்படியெல்லாம் சன்னியாசம் பண்றது கூடாது நல்ல முறையோட நல்லா எல்லாம் இருக்கிற பொழுது ஆனந்தமா இருக்கும்போது போறத உண்மையான சாத்திக திறவு அப்படிங்கிறார் இந்த சாத்திய சந்நியாசம் செய்யாதவர்களுக்கும் ஆசை வசப்பட்டு செயல் செய்பவர்களுக்கும் பாவ புண்ணியம் ரெண்டுமே வரும் பாவம் வரும் இப்படி புண்ணியம் வரும் ஆனா பலனை எதிர்பார்க்காமல் கடமைகளை கர்ம யோகமாக செய்து யஜம் தானம் தவம் பார்த்தம் பாருங்க இந்த கடமைகளையும் ஒழுங்காக செய்து கர்ம யோகமாக செய்தால் பாவமும் வராது புண்ணியமும் வராது வேற என்ன கிடைக்கணும் சித்த சுத்தி கிடைத்து கிடைத்து தகுதியை பெறுவார் அதாவது சித்தவானந்தர் சொல்வாரு வேற பூஜ்ய சார் சொல்வாரு சன்னியாசத்தை சொல்லும் போது சன்னியாசம் எடுத்துருவோம் எடுத்த பிறகு ஒரு பொறுப்பு இதை விட வீடை வீட்டை விட வருமா இல்லைங்களா அங்கே பற்றலாம இருக்கணும் அங்க போய் அட்டாச்மெண்ட் இருந்து வச்சுங்க எடுத்து பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் கிண்டமா ஒரு வார்த்தை சொல்வாரு ஒருத்தர் எப்போ சனியாசி ஆசிரமம் ஆரம்பிப்பார் தெரியுமான்னு தயானசாமி சொன்னார் என்ன சொன்னார்னா ஒரு சாமியாக இருக்குது ஏழரை நாடு அட்டமுத்து சனி சனிதசை சனி புத்தி ராகுகாலம் ராகு புத்தி எல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்க ஆசிரமம் ஆரம்பிச்சுருவாரு இங்கே நாளில் அவ்வளோ சிரமம் இருக்கு இங்கே நாலு பேரை நம்ம பழகிறாள் பதினூறு பேர் எத்தனையோ டிவோட்டிஸ் பக்குவம் எல்லாம் பக்குவம் இருந்து ஒரு கோடி கூட சமாளிக்கிறோம் பிரச்சனையே இல்லை அதனால என்ன சொல்றாருன்னா பக்குவம் இல்லாம துறக்கிறது ராஜச தாமசம் பக்குவத்தோட துறக்கிறதுனா சாத்விகமான சந்நியாசம் அப்படிங்கிறார் கர்ம பல சந்நியாசம் கொண்டு முடிஞ்சு அடுத்த சந்யாசம் கர்த்திருவ சந்யாசம் முதலில் சொன்னது செயல் செய்ய வேண்டும் கடமையை செய்ய வேண்டும் அதில் வரக்கூடிய புண்ணிய பலன்களை துறக்க இது இல்லறத்துல இருந்து வாழக்கூடிய சன்னியாசி தான் இந்த பாவனையோட வாழணுங்கிறார் கர்த்தத்துவ சன்னியாசம் அப்படின்னா நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை துரத்தல் இது ஞானம் அடைஞ்ச பிறகு ஈசிய பரும் ஏன்னா நான் ஆத்மஸ்வரூபம் இந்த உடல் அல்ல மனம் அல்லங்கிற புத்தி இருக்கும் அப்போ நான் செய்கிறேங்கிற எண்ணமே இருக்காது ஒரு செயல் செய்கிறதுக்கு அஞ்சு விஷயம் வேணும் ஒன்று உடம்பு வேணும் ஒரு நான் புத்தி நான் இருக்கணும் செயலும் வேணும் இந்திரியங்கள் வேணும் செயல் செய்கிற கறி வேணும் ஒரு கடவுள் அனுக்கிறகமும் வேணும் முக்கியமாக கடவுள் அனுக்கிறகம் வேணும் இந்த நாள் இருந்தாலும் கடவுள் அனுக்கிறது முன்னாடி ஒரு காரியமும் பண்ண முடியாது இந்த இடத்துல இருக்கேன் உட்கா கூடிய சட்பவெப்பத்தான் கொடுத்து பகவான் வச்சிருக்காரு அஞ்சு வருத செயலே செய்ய முடியும் இது முக்கியமானது தெய்வம் சாதாரண ஞானம் வரலைன்னா நான் செய்யல பகவான் அனுகிறதை முன்னாடி செய்ய முடியாதுங்கிற புத்தியோட செய்யணும் நான் செய்யற புத்தியை திறக்கிறது கர்த்தத்துவ சன்னியாசம் ஞானம் வந்தாச்சுன்னா அவளுக்கு எல்லாமே மித்யா இந்த உடம்பு மித்யா மனசு மித்தியா சகுன கடவுளும் மித்தியா எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மன் ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை அப்படிங்கிற புத்தியோட இருப்பான் இதுக்கு பேர் இது இல்லறத்துல இருக்கலாம் சன்னியாசத்துல இருக்கலாம் இது கர்த்தத்துவ சன்னியாசம் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை அறிவினால் நீக்குவது ஞானம் வந்தா இந்த ஞானத்தை நீக்கலாம் ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சிம்பிள் உதாரணம் தான் பகவான் அனுகிரகம் இல்லைன்னா இந்த இடத்துல உட்கார்ந்து பேச முடியுமா செய்ய முடியுமா புரியாது எப்பயும் புத்தியில ஒரு கடவுள் இல்லைன்னா நம்ம ஒண்ணுக்கு லாய்க்கில் அந்த புத்தியோட செஞ்சோம்னா இது கர்த்திருவ எங்க பார்த்தோம் நான் செஞ்சேன் நான் இல்லாட்டி முடியுமா அது இல்லாட்டி முடியும் அகங்காரம் ஆணவம் இதையெல்லாம் செய்வது கர்த்திருவ சந்நியாசம் முதல் துறவு மனப்பக்குவம் கிடைக்கும் இரண்டாவது துறவு ஞானத்தினாலதான் வர முடியும் அல்லது கடவுளை பற்றிய அறிவு இருந்தா இந்த துறவு வரும் இல்லற வாழ்க்கையோ துறவற வாழ்க்கையோ இந்த புத்தி கட்டாய வேணும் அதுதான் அதுதான் துறவு வாழ்க்கை மோட்சத்தை கொடுப்பதில்லை இல்லற வாழ்க்கை மோட்சத்தை கொடுப்பதில்லை இல்லறமோ துறவரமோ இந்த புத்தி யாருக்கு இருக்கோ அதுதான் மோட்சம் ஜனகர் யாரு ஜனகர் யாரு மிகப்பெரிய அரசர் அவர் இல்லற ஞானி ஏன் இவர் எடுத்துக்க யாத்மிய வைக்க மனைவி மைத்ரிய கார்த்தியாயின் ரெண்டு மனைவி இருக்கு யாத்மிய வலிக்க இருக்கு அவரான சன்னியாசம் போறார் அவர் ஞான நிஷ்டாக போறேன்ட்டு போறார் அவர் நிறைய பார்க்குறோம் அஜாத சத்ரன் ராஜா வர்ற வேதத்தில் வருது அவர் இல்லற வாசி அவரு ஒரு பெரிய ஞானி எல்லாத்தையும் விடுங்க கிருஷ்ணர் யாரு அர்ஜுனன் யாரு அதனால அந்த சந்யாச வாழ்க்கைங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை பாவனையை கிருஷ்ணர் மாதிரி ஒரு துறவியை பார்க்க முடியாது இல்லறத்துல அப்படியும் ஒரு ஞானிய பார்க்க முடியாது கிருஷ்ணருக்கு மேல வேன்மா கிருஷ்ணர் மாதிரி ஒரு பாத்திரம் இங்க பார்க்கவே முடியாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் முழு அவதாரம் கிருஷ்ணர் நம்ம எந்த கடவுளை எடுத்துக்கோங்க சாமி கடவுள் ஒரு கடவுள் காமிங்க ஏதோ முருகனை பயன் ஆண்டு குளத்துல காமிக்கிறோம் ஒரு கடவுள் காமிங்க எல்லாம் இல்லதான் கணவன் மனைவியோட ஏன்னா அதுதான் தர்மம் இந்த உலகத்துல பெரும்பாலான கோடியில ஒன்று ரெண்டு பேர் லட்சத்துல ஒன்று ரெண்டு பேர் இருந்தா இல்லற முக்கியம் துறவரம் இரண்டாம் பட்சம் ஆனா இல்லறத்திலேயோ துறவரத்திலும் செய்கின்றேன் என்ற புத்தி இல்லாமல் அவன் இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் அதுவே சந்நியாசம் சன்னியாசி நான் நான் சாமியாராயிட்டேன் ஒரு கர்மம் வந்திருந்தேன் எதுக்கு தேவையில்லையா அப்ப என்ன இருக்கும் பயனே அப்ப அந்த கர்த்திருவத்தையும் துறக்கணும் கர்ம பலனையும் துறக்க வேண்டும் இப்படி இரண்டு விதமான சந்யாசம் சொல்லப்பட்டிருக்கு கர்ம பல சந்யாசம் கர்த்திருவ சன்னியாசம் இது இல்லறவாசிகளுக்கு இது சன்னியாசத்தை பத்தி ஒரு டாபிக் முடிச்சுட்டார் அடுத்து ஆறு விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதை மூணா பிரிச்சு சொல்றார் சாத்விகம் ராஜசம் தாமசம்னு அதுல ராஜசம் தாமசத்தை விடுத்து சாத்விகமானதை நாம கடைபிடிக்கிறோங்கிற தெரியுமில சாத்விக ராஜசம் தாமச விளக்கா பெருசா போயிடும் சத்தோ குணம் ராஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம்னா என்ன அமைதியா டென்ஷன் இல்லாம எல்லா காரியும் செய்யறது ரஜோகுணம் பட உறவமா தமோ குணம் படுத்து சோம்பேரியா இருக்கிறது நிறையா விளக்கம் சுருக்கமா பார்த்தா என்ன சொல்ற ஆறு விஷயத்தை எடுத்துக்கிறார் ஞானம் கர்மம் அதாவது செயல் கர்த்தா செய்பவன் உறுதி விடா உயர்ச்சி புத்தி சுகம் இப்படி ஒரு ஆறு விஷயத்தை எடுத்துக்கிறார் இதுல ஒவ்வொன்றும் மூணா பிரிச்சு இதுல சாத்விகமானத செய்கு சொல்லி பகவான் சொல்லுகிறார் ஞானம் ஞானம்னா பொதுவா அறிவு நர்த்தம் தமிழ்ல அறிவு சம்ஸ்கிருதத்துல ஞானம் எப்பயுமே ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி அதை பத்தி அறிவு வேணும் அறிவு இல்லாட்டி நம்ம அந்த செயல் இறங்க மாட்டோம் ஒன்னு விரும்பி போவோம் அதை பத்தி அறிவு இருந்தா ஒன்னு விளங்கி வருவோம் அதை பத்தி அறிவு இருந்தாட்டேன் பாம்பை பாக்குறோம் அது கடிச்சிருந்து அறிவு இருந்தா விளைய முடியாந்துருவோம் ஏதோ பொருள் நல்ல பொருள் கிடக்குது அது நல்ல நினைச்சா விரும்பி போவோம் அந்த அதை பத்தி அறிவு இருந்தாலும் செயலில் ஈடுபடுவோம் ஒரு குழந்தைய ஒரு கடையில் கூட்டு போறோம் கூட்டு போனோன்னு அங்கே ஒரு பெரிய பொம்மை இருக்கு அதுக்கு அது விளையாடுறதுக்கு அதை பற்றி தெரியும் அப்போ என்ன பண்ணுது வாங்கணும்னு அந்த செயலில் இறங்குது நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப பட்ஜெட் கூட இருந்தா அதை வாங்க விடாம வேண்டிய வழியை பண்ணுவோம் நம்ம அதை ஏமாத்தி எப்படியா கூப்பிட்டு வரணும்னு பண்ணுவோம் அப்ப ஒரு ஒரு பொருளை பற்றி ஒரு செயலை பற்றிய அறிவு முதல்ல வேணும் அப்பதான் செயலில் ஈடுபட முடியும் இங்க என்ன சொல்றாருனா ஞானம்ங்கிற தலைப்புல கடவுள் விஷயத்தை எடுத்துக்கிறார் இங்க கடவுள் விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை மூன பிரிக்கிறார் சாத்வீகமான ஞானம் தமோகுண ஞானம் சொல்லி இங்க பொதுவானம்னா ஹையஸ்ட் பிலாசபி யாருக்கு இருக்கோ ஏதோ அத்தைதானம் கடவுளின் ஆதாரமான தத்துவமும் ஜீவனுடைய ஆதாரமான தத்துவம் ஒன்று இருப்பது ஒன்றே ஒன்று மெய்ப்பொருள் ஒன்றுதான் அவர் பரவாயில் காட்சி தருகிறார் இந்த அறிவு ஆரம் மனசில் ஒருத்தனுக்குள்ள போயிடுச்சுன்னா இது சாத்விக ஞானம்ங்கிற இதுதான் நம்ம ஆன்மீகத்துல கையஸ்ட் பிலாசபி அதுக்காக கீழே இருக்க தப்புன்னு சொல்லலை அது ஒரு ஸ்டேஜ் படி எல்லாம் ஒரே மெய்ப்பொருள் அதுதான் எனக்குள்ளேயும் இருக்கு எல்லாருக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அத்தைத ஞானம் யாருக்கு இருக்கோ அது சாத்விகமான ஞானம் எத்தனையோ பாணிகள் இருந்தாலும் எல்லாம் மண்ணுதேங்கிற ஞானம் எத்தனையோ நகைகள் இருந்தாலும் எல்லாம் தங்கம் தேங்கிற ஞானம் இந்த உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் எல்லாம் பிரம்மத்தினுடைய தோற்றமே அப்படிங்கிற அறிவு இது அத்தைத ஞானம் இதெல்லாம் வேதாண் படிச்சா புரியும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் இது வந்து சாத்விக ஞானம்ங்கிறார் ரெண்டாவது ராஜசானம் இது எப்படின்னா ஒவ்வொரு ஜீவனும் வேறு வேறு ஜீவன் கடவுள் வேறு ஜீவன் வேறு ஆனா கடவுள் இருக்குற பேதம் பாக்குறது இல்லை கடவுள் நிறைய இருக்காங்க தோற்றத்துல நான் வேற கடவுள் வேறு கடவுள் வேற உலக வேற இப்படிமான யாருக்கு இருக்கோ அது ராஜசக்தியானம்ன்ற பிறகு இனி வந்து என்னன்னா இந்த உடம்புதான் உண்மை இந்த உலகம் தான் உண்மை ஏதோ சொல்றாங்க கடவுள் பரவாயில்ல அது நான்கும் கடவுள் உண்மைங்கிறது ஒருத்தர் சிவனை ஏத்துக்கவே மாட்டார் விஷ்ணுவை கும்பிட்டு ஏத்துக்கிறது இப்படி இருக்கக்கூடிய கடவுளை பற்றிய பெரும்பாலும் தாமசானம் இருக்காது ஏன்னா எல்லா கடவுளையும் சில பேர் அப்படி இல்லை இது மட்டும்தான் கடவுளும் ஆஞ்சநேயர் சொன்னார் ஒரு இடத்துல அதாவது நான் ஆத்மஸ்வரூபம் என்ற ஞானம் இருக்கும் பொழுது நான் வேறு ராமன் வேறு இல்லைங்கிறார் நான் ஜீவன் என்ற ஞானம் இருக்கும் பொழுது நான் ராமனின் ஒரு அங்கமாக இருக்கின்றே நான் உடல் என்ற ஞானம் இருக்கும் உணர்வு வரும் பொழுது அவர் கடவுள் நான் தாசன்கிறார் அவர் என்னுடைய எஜமானன் நான் தாசன்கிறார் இப்படி கடவுளை பற்றிய விஷயங்களில் அத்வைத ஞானம் சாத்விக ஞானம் எல்லா கடவுளும் ஏற்றுக்கொண்டு நாம் தனியாக பார்ப்பது ராஜசானம் நாம் குண்டிடுகிற கடவுள் மட்டுமே உண்மை என்று இருப்பது உடல் உண்மை என்று இருப்பது தாமச ஜானம் இது ஞான விஷயத்துல பிறகு செயல் கர்மம் சாத்விக கர்மம் ராஜச கர்மம் தாமச கர்மம் பிரிக்கிறார் கர்மம்னா செயல் பதினேழோ அத்தியாயத்துல அஞ்சு விஷயம் எடுத்தார் யஜம் தானம் தனம் அங்கேயும் வந்துச்சு கடவுள் உணவு ரெண்டையும் விஷயத்தை அஞ்சு அஞ்சுலையும் பிரிச்சார் அங்க ரொம்ப விரிவா பார்ப்போம் பதினேழாம் அத்தியாயத்துக்கு போயிடும் நீங்க சுருக்கமா பார்ப்போம் பொதுவா சாத்திகமான செயல் பற்றில்லாமல் செய்யக்கூடிய செயல் விருப்பு விருப்பில்லாமல் செய்கிறது அகங்காரம் இல்லாமல் செய்கிற செயல் எல்லாம் சாத்திகமான செயல் இந்த பலனை கட்டாயம் நான் அடைந்துதான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் செய்கின்ற செயல் சாத்திகமான செயல் பிறகு ராஜசமான செயல் எதுனா ஆசையினால் தூண்டப்பட்டும் செய்கின்ற செயல் அனைத்துமே ராஜசமான செயல்கிறார் இந்த ராஜச செயல் யஜ்யத்தானம் தவத்திலே வரும் தானம் பண்ணிட்டு என்ன பண்ணுவார் என்னை மாதிரி தானம் பண்ணாலும் கர்வம் வரும் தவம் பண்ணிட்டு என்ன மாதிரி தவ செஞ்சாலே கர்வம் வரும் இப்படி வந்தா அது எது அதுவும் ராஜச கர்மம் ராவணன் மாதிரி ராவணனை போன்ற சில அசுரர்கள் மாதிரி நம்ம அணுகலோ தவறு செய்ய முடியுமா ராவண செஞ்ச தவத்துல ஒரு அணுகலோ நம்மளால செய்ய முடியுமா உடனே சாத்திய தவம் சொல்ல முடியுமா அது சாத்தியமான செயல் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அதனுடைய நோக்கம் வேற ஆணவம் கர்வம் ஆசையினால் செய்யப்பட்ட தவம் ஆசை வசப்படாமல் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சாத்விகமான செயல்கள் எக்க தான தவம் சொல்றாரு மூனையும் கூட கர்ம பலனை திறந்து செய்கின்ற செயல் சாத்விகமான செயல் பிறகு உடலை அதிகமா வருத்தி செய்யற செயல் தவமா இருந்தா கூட ராஜ நிறைய பாத்தீங்கன்னா தவம் பண்றோம்னு உடம்ப குத்திக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு ரொம்ப வற்புறுத்தி செய்வாங்க அப்படியும் கூடாதுங்கிறாங்க ராஜம் என்னன்னு சொன்னா வசப்பட்டு செய்வது ஆணவத்தோடு செய்கிறது சில பேர் நைட்டு வரைக்கும் ரெஸ்டே இதெல்லாம் ராஜசம் கர்மம் போவார் காலையில் ஒன்பது மணிக்கு அஞ்சு மணி டூட்டி முடிஞ்சிடும் வருவார் குடும்பத்தையும் பார்க்க முடியாது தொழிலையும் சரியா பார்க்க முடியாது ஒரு அளவு இருக்கணும் எல்லாத்துலையுமே ஒரு லிமிட் இருக்கணும் ரொம்ப அளவுக்கு அதிகமா செயல ஈடுபட்டாலும் அதுவும் ராஜாசம் பூஜை செய்யறது சாத்தியமா ராஜேசமா சாத்திகம் நான் காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு எட்டு மணி வரைக்கும் பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா அதுக்கு ராஜேஷன்னேங்கிற சாத்தியம் கிடையாதுங்கிற எதா இருந்தாலும் அதுக்கு அளவு இருக்கு நாமளும் இருந்தால் வேலை செய்யக்கூடாது நம்மளோட ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு அவரையும் பார்த்து வேலை வேலை செய்கிறாருங்கிறத போட்டு அவர் பெண்டை கழட்டவங்க நாமும் ரொம்ப வேலை செய்யக்கூடாது வேலை செய்கிறவங்க அதுதான் வேலை வாங்காமல் இருக்கக்கூடாது ரொம்ப கூடுதலாக போட்டு வருத்தி எடுத்தோம்னு வச்சுருங்க கடுப்பாயிடும் இதெல்லாம் வந்து அப்படி பண்ணால் ராஜேஷம் அளவாக பண்ணால் சாத்வீகம்ங்கிற உணவு பழங்கள்லாம் சாத்தியம் உணவு தான் சாப்பிட்றது அதுக்காக நான் வந்து பத்து ஆப்பிள் பத்து மாதுளம்பழம் பத்து மாம்பழம் ஒரு சீப்பு வாழைப்பழம் சாப்பிட்டா அது ராஜசத்தோட தாமசத்துலேயும் சேர்த்துடலாம் எல்லாத்துலேயும் ஒரு அளவாக கரெக்டாக செய்தா சாத்வீகம் அதிகமாக செய்தா ராஜசம் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்தால் தாமசம் செயல்ல பிறகு தாமசத்தில் இன்னொரு செயல் எதுன்னா எது சாஸ்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செஞ்சா அதுக்கு தாமசம் மது அருந்த கூடாதுன்னு சொல்லியிருக்கு இல்ல நீங்க அளவா சாப்பிட்டா சாத்தியம்னு சொல்லியிருக்கீங்க நான் கொஞ்சம் போல சாப்பிட்டுக்கிறேன்னா என்ன ஆகும் அதுவும் தாம கொஞ்சம் ஒரு பொட்டு சாப்பிட்டா கூட தாமசந்தான் செய்யக்கூடாதத செஞ்சா அது கொஞ்சமா செஞ்சாலும் பெருசா செஞ்சாலும் தாமசந்தேங்கிறாரு பிறகு அவசரப்பட்டு செய்யறது அறிவில்லாம செய்யறது இதெல்லாம் தாமச செயல்கள்ங்கிறாரு நம்ம என்ன செய்வோம் நம்ம நல்ல நம்பிக்கை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் நல்லவனா இருப்பான் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பான் கூடமா அவனை அடிச்சு வேலை விட்டு நிப்பாட்டிடு அவளை நிப்பாட்டிட்டு நானும் ஒரு இடத்துல வேலை பார்ப்போம் முதலாளி நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பார் நல்லா செஞ்சிருப்பார் ஏதோ ஒரு கோபத்தில் திட்டிருப்பார் அவசரப்பட்டு வேலையிட்டு ஓடிடு ரெண்டும் தப்பு யோசிக்கணும் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிக்கணும் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு செய்கின்ற செயல்கள் அத்தனையும் தாமசமான செயல்கள் அது கூடவே கூடாதுங்கிறார் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரப்பே செய்யும் ரொம்ப யோசிச்சு பண்ணணுங்கிறார் ஆரம்பிக்கிறது பெருசு ஆரம்பிச்சிருது அதை பத்தி ஆராயாம ஆரம்பிக்கணும் நஷ்டப்பட்டு அவசப்படுறது எதையுமே நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சா சாத்திகம் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சு அதை முறையா செஞ்சு அளவோட செய்யணும் அதையும் ரொம்ப அளவுக்கு அதிகமா போட்டு செஞ்சா உடம்பு கட்டி போயிடும் பணம் கிடைக்கும் வேற அந்த பணத்தை போறான் உடம்பு காசு அது ராஜேஷம் புத்தாம ஆரம்பிச்சிட்டோம்னா அது தாமசம் அது லாஸ்ட்ல கொண்டு போய் முடிஞ்சிடும் பிறகு மற்றவர்களை துன்புறுத்தும் செய்யலும் ராஜேசமானது நம் சக்திக்கு அப்பாற்பட்ட செயலை செய்வதும் தாமசமானது சந்நியாசம் கூட ஆராய்ச்சி பண்ணாம நம்மளால முடியும்னு சொல்லி எடுக்காம எடுத்தாச்சுன்னா அது விபரீதமான பலனை கொடுக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கணும் சில பேர் சொல்றதே கேட்டிருக்கோம் ஆஹ் அவசரப்பட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஒன் வே டிராபிக் முடியாது அதனால சில ரொம்ப யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்துல இறங்கணும் அப்படி ஆராய்ச்சி பண்ணாம யோசிக்காம ஒரு செயலை செஞ்சால் தாமசம் செயலை கர்மயோகமாக செய்வது சாத்விகம் அகங்காரத்துடன் ஆசையுடன் செய்வது ராஜசம் செய்யக்கூடாததை செய்வதும் மோகத்தால் செய்வதும் தாமசம் இது செயலின் அடிப்படையில் அடுத்து செய்பவன் இந்த செய்பவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தா நான் சாத்விகமான செயலை செய்பவன் சாத்விகமானவன் ராஜசமான செயலை செய்பவன் சாத்திகமானவன் தாமசமான செயலை செய்பவன் தாமசமானவன் அந்த செயலோட கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஒருத்தர் பத்து இல்லாம செய்யறான் நான்கு ஆணவம் இல்லாம செய்யறான் கர்வம் இல்ல நடைமுறை பாவனையோட கர்வம் இல்லாம செஞ்சா அவன் சாத்திகமான கத்தா சாத்திகமானவன் சொல்றாரு ஆசையுடனும் மற்றவரு பொருளில் ஆசையுடனும் பழமை அடைந்தே வேண்டும் என்ற வெறியுடன் இருந்து செயல் செய்பவன் ராஜசமான கர்த்தா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துல ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சான்னு வச்சுக்கல யாரு புகழைனா கஷ்டமாயிருக்கும் நூறு பேர் வந்து பாராட்டமை சரி தோத்து போய் கவலை உட்கார்ந்துருப்பான் ஏற்கனவே கவலை நூறு கவலை சேர்ந்து வரும் நம்மளை யாரும் துக்கம் விசாரிக்க வரலன்ட்டு பார்த்துருக்கோமா இல்லையா துக்க விசா ஏற்கனவே துக்கத்தில் இருக்கான் துக்க விசாரிக்கு வரலேன்னு ஒரு துக்கம் வர இதெல்லாம் ராஜசமான கர்த்தா வெற்றி அடைஞ்சாலும் தோல்றதுக்கு ஆள் வேணும் தோல்வி அடைஞ்சா துக்க விசாரிக்கு ஆள் வேணும் இது ரெண்டும் வரலையுமே அவனுக்கு கஷ்டமா இருக்கும் இவனா ராஜசமான கர்த்தாங்கிறார் தாமசமான கர்த்தா என்னன்னா அவனுக்கு சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும் செயல் ஒரு பக்கம் இருக்கும் பிறகு சொல்லி ஒரு பக்கம் இருக்கும் மூணு மூணு கோணத்துல போகிறோம் வாக்கு காயம் சொல்லுவோம்ல மனம் வாக்கு காயம் ஒரே நேரத்தில் இருக்கணும்பாங்க அது சாத்விகமானவன் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ல ஒரு வார்த்தை இருக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டா இருக்காது யாரையும் மதிக்க மாட்டான் வணங்க மாட்டான் பழிவு இருக்காது மற்றவர்களை கடுக்கக்கூடிய செயலை செய்பவன் இதெல்லாம் தாமசமான கருத்தாங்கிற சோம்பல் நிறைய இருக்கும் எப்ப பார்த்தாலும் சோம்பெறித்தானே இருப்பான் ஒரு வேலையை முடிச்சு கொடுக்க சொன்னா இழுத்தடிக்கிறது ஒருத்தருக்கு ஒரு வேலை முடிக்கணும் பிப்ரவரி கடைசிலையும் சொல்லிட்டார் அவரு எனக்கு தேதியை சொல்லி கரெக்டாகிறார் பிப்ரவரி முப்பாந்தே முடிச்சாரேன்ட்டாங்க பிப்ரூவ் முப்பது வருமா என்னைக்காக இன்னைக்கும் வராது இதில் இழுத்தடிக்கிறதுக்கு ஒரு பழக்கம் இவன் சரி பிப்ரவரி கடைசியில் பேசாமல் போயிருக்கலாம் எனக்கு தேதியை கரெக்டாக சொல்லி இவர் கேட்கிறார் அதுவும் உடனே கவனமாக சொல்லிட்டான் பிப்ரவரி முப்பாந்தே முடிச்சிட்டாரேன்ட்டான் என்னைக்கு வரப்போகுது பிப்ரவரி முப்பது ஒரு நாளும் வராது இதெல்லாம் சோம்பேறித்தன் தாமச கர்த்தா இப்படி இப்ப என்னென்ன பார்த்துருக்கோம்னா மூணு ஆறு விஷயத்துல மூணு பார்த்துட்டோம் செயல் செய்பவன் பிறகு கத்தா ஞானம் ஞானத்துல சாத்திகம் ராஜசம் தாமசம் பார்த்தோம் செயல்ல சாத்திக ராஜசன் தாமசம் பார்த்தோம் செய்பவன்கிட்ட சாத்திக ராஜச தாமசம் இதில் சாத்திகமானதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும் ராஜசம் கொஞ்சம் இருந்தா தாமசம் கூடவே கூடாது இது நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் அடுத்த மூணு விஷயம் இருக்குது என்னென்ன இருக்குது புத்தி உறுதி சுகம் இந்த மூணையும் மூணாக பிரித்து அதில் சாதிகமான இடங்கள்னு சொல்ல போகிறார் அதுக்கு பிறகு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்ல போகிறார் பிறகு நம்ம கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் அறிவோம் இப்போ நாம் இதில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சன்னியாசத்தை பற்றி பார்த்தோம் க்த்தத்துவ சந்ந்ந்ந்ந்நியாசம் கர்மபல சநியாசம் செயலின் பலனை துரத்தல் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை துரத்தல் இதுதான் சந்நியாசன் பார்த்தோம் பிறகு ஆறு விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டு அதுல சாத்விகம் ராஜசம் தாமசம் சொன்னார் ஞானம் கர்மம் கர்த்தா இது மூணு பார்த்தாச்சு இப்ப பார்க்க வேண்டியது புத்தி நாலாவது விஷயம் இதுல சாத்விகம் ராஜசம் தாமசம் பார்க்க முதல்ல ஞானம்னு ஒரு தலை பார்த்தோம் அதுல வந்து கடவுள் விஷயத்தை பத்தி பார்த்தோம் சாத்வீகமான ஞானம் ராஜசமான ஜானம் தாமசமான ஞானம் தத்துவ விஷயத்துல இங்க புத்தி ஞானம்னால அறிவு இங்க புத்திங்கிற விஷயத்தில் எதுன்னு சொன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற புத்தி அதுல எது தாமசம் எது ராஜசம் எது சாத்வீகம்னு பாக்குறேன் நாம புத்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் சில விஷயம் நடந்துக்கிறோம் அது எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு நம்ம சாத்விகமான புத்தி இருக்கா ராஜசமான புத்தி இருக்கா தாமசமான புத்தி இருக்கான்னு சொல்றது எதை செய்வது எது செய்யக்கூடாதுங்கிற தெளிவான புத்தி எது நல்லது எது கெட்டதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது சாத்விகமான புத்தி எந்த விஷயத்துல போனா நம்ம அதுக்குள்ள வீழ்ந்துருவோம் நம்மளை பந்தப்படுத்திடும் எந்த விஷயத்துல இருந்து போனால் வீழ மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிற புத்தி எதுவோ அது சாத்விகமான புத்தி சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பயம் இருக்கு பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும் பயப்படக்கூடாத இடத்துல பயப்படக்கூடாது இப்போ பூஜை பண்றோம் பூஜை பண்ணும் பொழுது ஏதோ ஒரு தப்பா ஏதோ பூஜை பண்ணிடுறோம் உடனே தண்ணீரியாம ஒரு பயம் வரும் கடவுள் தண்டிச்சிருவாரோ அவருக்கு நம்ம மட்டுமோ பூஜை பண்ணுறோம் எத்தனையோ பூஜை நடக்கும் தெரியாமல் செய்கிற பூஜையிலெல்லாம் தவறு நடந்தால் பண்பிக்கிறது கற்படத்தை எடுத்துட்டு வெளியே வர்றாரு நம்ம தொட்டு கும்பிடும் அமர்ந்து போச்சுன்னு வச்சுக்கா எனக்கு நிம்மதியாக இருக்காது காற்று அடித்து அமர்த்தானே செய்யும் சில இடத்துல பார்த்து இப்போ அதில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு கூண்டை வச்சுட்டாங்க இப்போ வெளியே அவங்க உள்ள வரும்போதே கூண்டை வச்சுருவார் வச்சா திரும்பி பொறுத்த கும்பிட்டுக்கிற வேண்டியான தேவையில்லாத பயம் இதெல்லாம் நிச்சயம் வர அப்படிலாம் இருக்காது அது ஏதோ காத்தடிக்குரியாம தேவையில்லாம பயப்படுறது எங்க பயப்படணுமோ அங்க பயப்படணும் அது சாத்திகமான புத்தி ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து பாம்பு போடுச்சுன்னா கூட கையை பிடிக்கும் கத்திய தேவையில்லாம கையாளும் ஆனா நாம கையாண்ட தப்பு இல்லது நமக்கு தப்பு தானே அது தேவையற்ற புத்தி அதெல்லாம் எங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்ங்கிற அறிவுடைய ஒரு தொழில் இருக்குன்னா எங்க பயப்படணுமோ அங்க பயப்படணும் எங்க பயப்படக்கூடாது அங்க பயப்படக்கூடாது கெட்டவங்களோட சேர்றதுக்கு பயப்படணும் நல்லவங்களோட சேர்றது பயப்படக்கூடாது இப்படி புத்தி ஆராய்ச்சி பண்ணுவதெல்லாம் சாத்திகமான புத்தி பந்தப்படுத்துறது எது பந்தப்படுத்தும் எது பந்தப்படுத்தாதுங்கிறத தெரிஞ்சு பார்க்கணும் எந்த ஒரு விஷயமும் அட்டாச் பண்ணிரும் இப்ப மது மதுவெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து போயிட்டாங்கன்னா விக முடியாது அப்போ நம்ம என்ன இன்னும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கவனமாக வெளியே இருப்போம் இன்னொரு விஷயம் இருக்குது பதவி இருக்கு அது மிகப்பெரிய போதை இந்த பதவியும் ஒரு பெரிய போதை நீங்கள் எப்போ நல்ல மனிதராக இருப்பார் நல்லா இருப்பார் இந்த பதவியும் போட்டு ஆட்டி எடுத்துடும் அது வரி பெரிய போதை தான் அவர் தர் வந்து ரெகுலராக வர்ற ஒருத்தர் லேட்டாகிட்டாரு அந்த இடத்துல இன்னொரு ஆள் உட்காந்துருச்சு என் இடத்துல நீ எப்படி உட்காந்துருந்து சண்டை வகுப்புக்கு வந்து என்ன பிரயோஜனம் அந்த சீட்டை விட முடியலை ஒரு பதவியும் ஒரு பந்தந்தான் அதெல்லாம் எது பந்தப்படுத்தும் எது பந்தப்படுத்தாதுங்கிற புத்தியோட செயல்படுவது சாத்விகமான புத்தி பிறகு எல்லாத்துலையும் சந்தேகப்படுற புத்தி இருக்குது பார்த்தீங்களா அது ராஜேசமான புத்தி இது இருக்குமா நல்லவனாக இருப்பானா கெட்டவனாக இருப்பானா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் இப்படி ஒரு புத்தி இருந்தா அது தாமசமான புத்தி பிறகு விபரீதமாக புரிந்து கொண்டால் சத சந்தேகத்தோட புரிந்துக்கிட்டா ராஜசமான புத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த புத்தி தாமசமான புத்தி சரியா புரிந்தா சாத்தியம் சந்தேக சந்தேகத்தோட புரிஞ்சுக்கிட்டா ராஜசம் தப்பா புரிஞ்சுக்கிட்டா தாமசம் இப்ப கயிறு பாம்பு இருக்கு கயிற கயிறா பார்த்தோம்னா சாத்தியகமான புத்தி கயிறா பாம்பான்னு சந்தேகத்தோட பார்த்தா ராஜசமான புத்தி தப்பா பாம்புன்னு பார்த்தா தாமச புத்தி அது கூட பரவாயில்ல பாம்ப கயிறா பார்த்துட்டேன்னு வச்சு போய் தொற்றுவீங்க விபரீதமா போயிடும் அது அதை விட மோசம் அதனால எது சாத்திகம் எது ராஜசம் எது தாமசம்னு தெரிஞ்சு தெளிவா புரிஞ்சுக்கிறது சாத்திகம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் புத்திய நல்லா பயன்படுத்தணும் பயன்படுத்தி அப்படி செயல்படணுங்கிறார் அர்ஜுனன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே பார்க்கலாம் கீதையிலே பார்க்கலாம் முதல் அத்தியாயத்தில் தர்மத்தை அதர்மமாக சொல்லுவான் அதர்மத்தை தர்மமாக சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா குழப்பம் அவனுக்கு ஏற்பட்ட மோகத்தெல்லாம் படித்த முதல் அத்தியாயத்தில் பார்த்தான் குழந்தைக்குரல் எது தர்மமா அதர்மோ அதர்மத்தை தர்மமாக பேசிக்கிட்டு அது தாமச பற்றி முதல் அவருக்கு இருக்கு பிறகு என்ன பண்றது எனக்கு ஒன்றும் தெரியலை எனக்கு எது சரி கெட்டதுன்னு தெரியலேன்னு சொல்லுவான் அப்போ சந்தேகம் அவனுக்கு அப்போ ராஜச பத்தி வந்துச்சு பிறகு நீ தான் இந்த சரியான ஆள் எனக்கு சொல்றதுக்குன்னு சொல்லி சரணாகதி அடைவான் சாத்விக புத்தி முதல்ல தாமச புத்தி இருக்கு அர்ஜுனனுக்கு பிறகு ராஜச புத்தி வருது பிறகு சாத்விக புத்தி வந்து பகவானே கெதின்னு நம்பி அவரை சரணடைகிறான் இப்படி எல்லா இடத்துலையும் உண்டு இதுல நாம தெளிவா சாத்விக புத்தியை தேர்ந்தெடுக்கணும் நம்ப வேண்டியவங்களை நம்பினா சாத்விக புத்தி நம்ப வேண்டியவங்ககிட்ட சந்தேகப்பட்ட ராஜச புத்தி நம்ப கூடாத நம்புறான்னாலும் நம்ப வேண்டியவங்களை நம்பாம விட்டாலும் அது தாமச புத்தி இப்படி புத்தியை நம்ம பயன்படுத்துறோம் இதுல சாத்வீகமான புத்தியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது ஒரு புத்தியில உள்ளது அடுத்து உறுதி மனதில் உறுதி வேண்டும்ங்கிறார் பாரதியார் எந்த விஷயத்துல உறுதினு இருக்கு அது ரொம்ப முக்கியம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டையா இருக்குன்னா இருபது வருஷம் அவசப்பிடி யார் இலையும் அதில் உறுதி இருந்த என்ன ஒரு சினிமா கூட பார்த்தேன் சித்தப்பா கூட இருபது வருஷமா பேச மாட்டான் ஏழாவது படிக்கும்போது சித்தப்பா கூட சண்டையா இவனுக்கு அப்பா இல்லை ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தர மாட்டேன்ட்டாரான் அதனால ஒரு முஞ்சில் முடிக்க மாட்டேன்னு இருபது வருஷமா இருக்கணும் ஒரு சினிமாவில் பார்த்தேன் ஒரு ஜாமண்ட்ரி பாக்ஸ் சண்டைக்கு இருபது வருஷமா உறுதியாக நான் பேச மாட்டேன்னு இருந்தா இது என்ன உறுதி எங்க உறுதியா இருக்கணும் அங்கேதான் உறுதியாக இருக்கணும் ஒரு விரவ எடுப்போம் அந்த விரதம் வந்து கடைசி வரைக்கு இருந்தால் சாத்திகமான உறுதி ஜனவரி ஒன்னாந்தேதி இன்னைக்கு இருந்து நான் அந்த பழக்கத்தை விட்டுருவேன் இது சாப்பிட மாட்டேன்னு எடுப்பான் பிப்ரவரி ஒன்று வரைக்கும் தாங்காது இருக்க முடியாது எதோ எடு வாக்கிங் கூட பாருங்க நம்ம எக்ஸைஸ் செய்கிறது கூட நல்லா பண்ண ஆரம்பிப்பான் நாலு நாள் போகிற போக முடியாது ஏன்னா உறுதி வர்றது இல்லை தியானம் பண்றது அப்படித்தான் கோயில் போறது அப்படித்தான் கிளாஸு கேட்கறது அப்படித்தான் நல்ல விஷயங்கள்ல எடுக்கிற உறுதி சாத்திகமான உறுதி பணம் அடைகிறதுக்கு பதவி அடைகிறதுக்கு அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ராஜசமான உறுதி சில பேர் பாருங்க அந்த லவ் மேரேஜ் எல்லாம் பண்றாங்க யாரும் சொன்னாலும் புத்தி வேலை செய்யாதாங்க அதுல உறுதியா இருப்பாங்க தெரியும் மோசமான தெரிஞ்சும் கூட அதுல உறுதியா இருப்பாங்க நல்லா இருந்தா பரவாயில்ல இப்படி அதாவது அதர்மமான விஷயங்களில் புத்தியை சரியாக பயன்படுத்தாம உறுதியாக இருந்தால் அது ராஜசமான உறுதி பணம் சம்பாதிச்சா அது வெறுதியோட இருக்க வச்சுங்க அது ராஜச உறுதிங்க தப்பு இல்லை ஆனால் ரொம்ப ஓவர வெறுதி இருந்து அந்த உறுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ராஜசமான உறுதி ஆன்மீக விஷயங்கள்ல நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிற உறுதியாக இருந்தால் அது சாத்விகமான உறுதி அப்படிங்கிறார் இந்த நாயன்மார்கள் கதையை பாருங்க ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்து நாயன்மாராகிப்பார் ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் துணித வச்சு கொடுக்கறதுல உறுதியா இருந்தாரு இப்படி ஒவ்வொரு ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சிருப்பாங்க அந்த விஷயத்த பிடிச்சுக்கிட்டு அதுல உறுதியா இருந்தே கடவுள் அடைஞ்சிருப்பாங்க அப்படி நல்ல விஷயங்கள்ல உறுதியா இருந்தா சாத்விக உறுதி உலக லௌகிக விஷயங்கள்ல உறுதியா இருந்தா அது ராஜச உறுதி பிறகு தாமச உறுதினா இந்த தூங்குறதில அதிகமா சோம்பேறித்தனத்துல உறுதியா இருக்கிறது சில பேர்லாம் பார்த்தா காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்குவாங்க அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் மதியம் சாப்பிட தூக்கம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இதில் உறுதியாக இருப்பாங்க அந்த தூக்கத்துல எல்லாம் உறுதியாக இருக்கிறது சோம்பேறித்தனத்தில் உறுதியாக இருக்கிறது ஏதாவது தூக்க வந்துச்சுன்னு வச்சுக்கிறதால மீன்றதே கிடையாது மீண்டும் மீண்டும் இவங்களாம் தூக்கத்தை வர வளைச்சு அதை நினச்சி தூக்கம் பிடிக்கிட்டு அதில் உறுதியாக இருக்கிறது இதெல்லாம் தாமசமான உறுதி துரியோதனனும் ராவணனும் பாருங்கள் எவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க சீதையை விட்டுன்னு சொல்லி அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சொல்றாங்க கும்பகர்ணா முதல்ல சொல்றான் விபீஷணும் உறுதியா இருந்தான் தாமச உறுதி துரியோகிட்ட என்ன கேட்டாரு கிராமத்துக்கு பாதியை கேட்டாரு அர்ஜுனன் அதை மாட்டேன்ட்டான் அஞ்சு ஊரு விடுன்னு கேட்டாரு அதுவும் மாட்டேன் அஞ்சடி கொடுப்பா அஞ்சு வீடு கொடுப்பான்னு கேட்டாரு ஒரு குண்டு கூட இடம் தர மாட்டேன்னு உறுதியா இருந்தான் என்னாச்சு தோட்டலா போச்சு இதெல்லாம் தாமசமான உறுதி அதாவது இப்போ நல்லவங்க சொல்றத கேட்கணும் சில விஷயங்கள்ல அதர்மமான விஷயங்கள்லையும் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயத்திலையும் உறுதியா இருந்தா அது தாமசமான உறுதி அப்படிங்கிறாரு நாணல் பாருங்க ஆற்றங்கரைகள் இருக்கு அது நான் நிப்பேன்னு உறுதியா இல்லை வளைஞ்சு கொடுக்குறதுல உறுதியா இருக்கு ஆழமரம் இருக்கு அது நல்ல விழுதுகள்லாம் விட்டு தரையில் நிற்கிறதுல உறுதியா இருக்கு இது இங்க வளைஞ்சு கொடுக்க கூடாது அது அங்கே நிற்கக்கூடாது எந்த இடத்துல எந்த உறுதி எடுக்கணுங்கிறது கவனமா பார்க்கணும் நல்ல விஷயங்கள்ல ஆன்மீக விஷயங்கள்ல நல்ல பழக்க வழக்கங்கள்ல விடாமுயற்சி அந்த முயற்சியில உறுதியா இருந்தோம்னு சொன்னா சாத்தியகம் தப்பான விஷயங்கள்ல இருக்கிறது அதர்வமான விஷயங்கள் இருக்கிறது ராஜசமான உறுதி தாமசமான உறுதி இது உறுதியில புத்தி உறுதி அடுத்தது சுகம் இன்பம் சுகத்தை அனுபவிக்கிறதுல மூணு விஷயம் இருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த உலகத்துல நாம வாழ்றதே சுகமா வாழணுங்கிறது மனிதனுடைய லட்சியமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதே லட்சியம் மோட்சங்கிறது என்ன நினைக்கிறீங்க இறந்தப்புறம் எங்கேயும் அடையிறது மோட்சம் கிடையாது நம்ம வேதாந்தப்படி மோட்சங்கிறது இந்த உலகத்துல இப்படி வாழும் பொழுதே ஆனந்தமாக மகிழ்வோடு இருப்பது மோட்சம் அதுக்கு தான் முயற்சியை பண்றோம் நாம இந்த ஆனந்தத்துக்கு வெளி விஷயங்களை நாடிக்கிட்டே இருக்கோம் தப்பு இல்லை மேலோட்டமும் அது ரைட்டு ஆழமா பார்த்தா நாமளே ஆனந்தம் சொருபந்தான் சுகம்தான் நம்மளுடைய லட்சியமே மோட்சங்கிறது இல்லை கடவுளை அடைவதுங்கிற ஆனந்தத்துக்காகத்தான் ஒவ்வொரு ஜீவனும் முயற்சி பண்றது சுகத்துக்காகத்தான் வேற எதுக்காகவும் கிடையாது இந்த உலக விஷயங்கள் இருக்க பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒருத்தருக்கு சுகத்தை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு விதி கிடையாது கட்டாயமே கிடையாது இப்போ இந்த வகுப்பு இருக்கு இதுல எத்தனை பேருக்கு சுகமா இருக்கே தெரியாது நிறைய பேர் சந்தோஷமா கேட்டு கேட்டுக்கலாம் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க ஏ நல்ல கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு ஜிவா அப்படின்னு ரொம்ப கூப்பிட்டு வந்திருப்பீங்க அவருக்கு ஒரு மூணு மணி நேரம் நிறைய வேதனையா இருக்குங்க இன்ட்ரெஸ்டாக கேட்டால் அப்புறம் தப்பு இல்லை நல்லா இருக்கும்னு வந்திருப்பீங்க ஃப்ரெண்டு நல்ல நல்ல புத்தி வரட்டும் கீதையெல்லாம் கேட்டு அவருக்கு புண்ணியம் வரட்டும் கூப்பிட்டு வந்திருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உங்க ஒருத்தருக்கு சுகமா இருக்கக்கூடியது ஒருத்தருக்கு நரகமாவே மாறுது அப்ப ஒரு பொருள் ஒருத்தருக்கு சுகத்தை கொடுத்தா இன்னொருத்தருக்கு அது சுகத்தை கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது இருந்தா எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்கணும் எங்க இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பொருள்ல சுகம் இருந்தா அந்த பொருள் எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்கணும் நம்மட்டு சுகத்தை அந்த ஏத்திரம் அதனாலேயே அதை அனுபவிக்க முடிய அனுபவிக்க முடியாது சாத்திய சுகம் என்னன்னு சொன்னா ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் உலக விஷயங்களில் உள்ள சுகங்களே பிறகு சுகமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்கிறான் முதல்ல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாக்கிங் போகிறது கூட அப்படித்தான் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு எந்திரிக்க முடியாது நிறையா பேர்த்துக்கு அந்த பழக்கமே ஆனால் பழைய கடையில் வச்சுங்க தூங்க முடியாது காலையில் எந்திரிக்கிறதுலையும் சுகமே இருக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன் ப்ளஸ் டூ முடித்த பையன்ட்ட உனக்கு எதிராக சுகம்னு கேட்டது என்று சொன்னான் அதாவது நான் பரிசைக்கு டெய்லி காலையில் வெளில எந்திரிச்சு படிப்பேன் அஞ்சு மணிக்குலாம் அலாரம் வச்சு படித்தது படிச்சுட்டு படிச்சு எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு மறுநாள் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சேன் அந்த அலாரம் அடித்த உடனே எந்திரிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குற சொகம் இருக்குவார் அது மாதிரி உலகத்தில் எந்த சுகமும் இல்லைன்னா ஏன்னா இன்னைக்கு தூங்கலாம் படிக்க வேண்டியது இல்லைன்னு இது எப்படி இருக்கு ஆனால் எந்திரிச்சி தபோன சுடென்ட்லாம் பாருங்க அங்கே படித்தவங்க இறக்குறது வரைக்கும் விழுஞ்ச பணம் தூங்க மாட்டாங்க ஒரு மூணு நாலு வருஷம் அந்த பயிற்சி அதுவே அவங்க சுகத்தை கொடு ஆரம்பத்தில் கஷ்டம் அது எந்திரிக்க வைக்கிறது கஷ்டப்பட்டுருப்போம் நம்மளும் கஷ்டமா இருக்கும் இப்படி ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்து இறுதி வரைக்கும் எந்தது சுகத்தை கொடுக்குதோ அது சாத்விகமான சுகம் பூஜை வழிபாடு தியானம் இந்த வேதாந்த வகுப்பு கேட்கறதுல ஆரம்பத்துல கஷ்ட புரியனே மாட்டேதுன்னு சொல்லுவோம் வகுப்புக்கு வந்தா தூக்கம் வருது புரிய மாட்டேங்குது கஷ்டப்பட்டு கேட்க கேட்க திருப்பி என்ன ஆகும் புரிஞ்ச பிறகு அது ஒரு ஆனந்தம் ஆயிடும் அந்த அறிவே பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் உலகத்திலே பெரிய ஆனந்தம் அறிவினால கிடைக்கிற ஆனந்தம் தான் அதை யாராலும் பறிக்க முடியாது மற்ற சபத்தை நான் பறிச்சிட அதனால ஆரம்பத்தில் கஷ்டமாகவும் துக்கமாகவும் இருந்து பின்னாடி ரொம்ப சபத்தை எது கொடுக்குதோ அது சாத்விகமான சுகம் ராஜா சுகம் எதுனா ஆரம்பத்துல சுகமா இருக்கும் கடைசியில கஷ்டமா இருக்கும் இது ராஜா சுகம் இந்திரியங்களுடைய சேர்க்கையால் வரக்கூடிய சுகம் சிலது பாத்தீங்கன்னா நாக்குக்கும் சுவையா இருக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் சிலது நாக்கு சுவையா இருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்காது அதுல என்ன பண்ண கடைசியில கஷ்டத்தை கொடுத்த பலகாரம் நிறைய சாப்பிடுறோம் இருக்கு நிறைய சாப்பிட்டா சுகை ஆரம்பத்துல பிறகு கஷ்டமாயிரும் அளவுக்கு அதிகமா சாப்பிட பிடிச்ச பொருசு நிறைய சாப்பிடும்போது சுகமா இருக்கும் பிறகு நான் கஷ்டத்தை கொடுத்துடும் ஆரம்பத்தில் சுகத்தை கொடுத்து இறுதியில் கஷ்டத்தை கொடுப்பது எதுவோ அதெல்லாம் ராஜசமான சுகம் பிறகு தாமசம் இந்த தாமச சுகம் இப்படித்தான் தூக்கத்துல ஏற்படுற சுகம் கவனக்குறைவினால் ஏற்படுற பொதுவாக அதை தாமசு தூங்குறதுல சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் தூஞ்சிக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் தாமச சுகம் மனிதனுக்கு தூக்கம் தேவை தான் பாருங்கள் நம்ம மனசை புரிஞ்சுதான் இந்த ஃப்ளாட்டெல்லாம் விற்கிறாங்க வருங்க எப்படி கேட்பீங்க டபுள் பெட்ரூமாக சிங்கிள் பெட்ரூமாக ட்ரிபிள் பெட்ரூமாக எத்தனை பூஜை ரூம் நேராக கேட்குறோமா விற்கிறோன்னு அப்படிச்சு அனௌன்ஸ் பண்ணுவோம் மெயின் பெட்ரூம் தான் ஏன்னா அங்கே நான் தூங்க பூஜரம் இருக்கா அங்கே தியானம் பண்ண முடியுமா எதாவது கேட்பான் இந்த சமையல் இடத்துல ஒரு செல்ஃப் இருந்தால் போதும் எனக்கு அப்படி தான் சொல்லுவோம் அங்கே உட்காந்து தனியாக தியானம் பண்ணுற ஒரு இடம் மாதிரி எதாவது கேட்பாங்க அந்த தூக்கத்தில் சுகம் இதெல்லாம் தாமசமான சுகம்ங்கிறாரு சில ஒருத்த கேட்டாங்களாம் வேலைக்கு வந்தாண்ணா என்ன செய்ய செய்ய தெரியும்னா எல்லா வேலையும் செய்வேன் ஆனால் ஒரே கண்டிஷன் ஆனால் என்ன சொன்னா உன்னா உறங்கி ஆகலாம் எந்திரிச்சோனும் விழிச்சா உண்ணணும் இதெல்லாம் தாமச சுகம் சாப்பிடறது தூங்கறது சாப்பிடுறது தூங்க இதெல்லாம் தேவையில்லை இதனால என்ன சொல்றாருன்னா சாத்விகம் ராஜசம் தாமஸ் தாமசம் இதுல ராஜசத்தையும் தாமசத்தை விட்டு சாத்வீகமான சுகத்தை தேர்ந்தெடுத்தால் ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும் பின்னாடி அது பெரிய சுகத்தை கொடுக்கும் இந்த ஆறு விஷயம் பார்த்தோம் ஞானம் செயல் செய்பவன் புத்தி உறுதி சுகம் இந்த ஆறுலையும் ராஜசத்தையும் தாமசத்தையும் எடுத்து சாத்வீகத்தை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை வாழ வேண்டும் எதெல்லாம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மனதை பக்குவப்படுத்துவதற்கும் பயன்படுகிறதோ அதெல்லாம் சாத்திகம் எதெல்லாம் அதுல இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மனதை பக்குவப்படுத்துவதற்கும் செய்கின்ற செயல லௌகிக முன்னேற்றம் இயல்பாயும் வந்துடும் லௌகிக முன்னேற்றம் வராமல் இருக்காது ஆனால் லௌகிக முன்னேற்றத்தை மட்டும் பிரதானமாக கொண்டு செய்கின்ற எல்லாமே ராஜசம் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்கு தனக்கு கெடுதல் வர்றது இதெல்லாம் செய்யறது தாமசமானது ஆறு விஷயம் இப்ப சொல்லியிருக்கு ஏழாவது அத்தியாயத்துல நிறைய சொல்லிருக்காரு பதினேழாவது அத்தியாயத்துல அங்க அதுலயும் பார்த்துருக்கோம் சாத்விகம் ராஜசம் தாமசம் சொல்லி இதுல ராஜசத்தையும் தாமசத்தையும் தவிர்த்தரணும் ராஜசத்தை கொஞ்சமா வச்சுக்கரலாம் தாமசத்தை மேக்சிமம் தவிர்த்துட்டு சாத்விகத்தை அதிகமா கடைப்பிடிச்சா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் இந்த மூணும் எல்லா விஷயத்திலயும் உண்டு இந்த மூணு இல்லாத விஷயமே கிடையாது சில பேரில் மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறது தீங்கு நடக்குதுன்னு தெரியாமல் தீங்கு செய்ய நிறையா பேர் உண்டு ஃபேக்ட்ரியெல்லாம் வைக்கிறாங்க இந்த கழிவுப் பொருளை வெளியேற்றுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு நிறைய பொருளாதாரம் கிடைக்கும் சர்டிஃபிகேட்டில் வாங்கிடுவார் கவர்மெண்ட் லஞ்சத்தை கொடுத்து அது எத்தனை பேருடைய உயிரை பாதிக்குது பின்னாடி அந்த கழிவுகள் போய் நிறத்து நேராக இது பண்ணுறது இதெல்லாம் தாமசமான செயல்கள் தாமசமான கர்த்தா தாமசமான சுகம் இதெல்லாம் பின்னாடி என்ன கெட்டதை உண்டாக்கும் அதனால நம்ம சாத்வீகமானதையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆறு விஷயம் சொல்லிட்டார் இனி அடுத்தது நான்கு வர்ணங்களை பற்றி சுருக்கமா சொல்ற பகவத்கீதையில நாலாவது அத்தியாயத்துல பதிமூணாவது சுலோகத்துல நான்கு ஜாதி நான்கு வர்ணங்கள் சொன்னார் கீதையில எந்த இடத்துலயுமே பிறப்பின் அடிப்படையில் வர்ணம் சொல்லப்படல கீதையில குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் நான்கு வர்ணங்களை படைத்தேன்னு அங்க சொல்ற நாளாத்தியாயத்துல இங்கையும் சொல்றார் இங்கேயும் என்ன சொல்றாரு பிராமணன் சத்திரியன் வைசன் சூத்திரன் சொல்றார் பிறப்பின் அடிப்படையில சொல்ற குணத்தின் அடிப்படையில சொல்றார் அதாவது சுருக்கமா யாருக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கோ இந்திரிய கட்டுப்பாடு இருக்கோ எளிமையான வாழ்க்கை வாழ்றாங்களோ தூய்மையா இருக்காங்களோ பொறுமையா இருக்காங்களோ நேர்மையா இருக்காங்களோ உலக அறிவும் தத்துவ அறிவும் யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி குணம் உள்ளவங்கள் யாரா இருந்தாலும் அவர் பிராமண அதே மாதிரி மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய தொழிலா இருக்கும் அவங்களுடைய தொழில் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றது அறிவை வழங்குற தொழில் பூஜை காரியங்கள் இன்னமும் தொழில இருக்கு இப்படி சில பேர் தொழில பிராமணனா இருக்கலாம் குணத்துல பிராமணன் அல்லாம இருக்கலாம் சில பேர் பிறப்புல பிராமணனா இருக்கலாம் தொழில பிராமணன் அல்லாம இருக்கலாம் பிறப்புல பிராமணன் எப்படின்னா அவங்க அப்பா பிராமணனா இருப்பார் அதனால இவரும் பிராம் பிறப்பால் ஆனா தொழிலாளரும் குணத்திலும் பிராமணன் இல்லாமல் போகலாம் வாய்ப்பு இருக்கு யாரு பிறப்பால பிராமணர் ஆனா அவர் தொழிலையும் சரி குணத்துல பிராமணராக இருந்தாரா க்ஷத்ரன் இருந்தார் அவர் சத்திரிய தொழில் தான் பண்ணார் குணத்திலும் சத்திரியனாக இருந்தார் ஆனா ஒரு தொழில் பண்ணார் சொல்லிக் கொடுக்கற வேலை பண்ணார் ஆயுத இந்த பயிற்சிகளை மட்டும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு குணத்தால் செயலால் ராவணனே பிராமண குணத்துல பிறந்தவன்னு சொல்றாங்க அப்படிலாம் ஒரு இது இருக்கு தெரியல அதை பத்தி பிறகு வைசியங்கிறது விவசாயம் பாக்குறவங்க வியாபாரம் பண்றவங்க தன்னுடைய பொருளாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்திற செயல்ல யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வைஷ்யர் பசுவை பாதுகாக்கிறது இவங்கெல்லாம் வைஷ்யர் சத்திரியன் சொல்லல சத்திரியவர் யாருன்னா தைரியம் உடல் உள்ளம் எல்லாம் பலமா இருக்கணும் திறமை இருக்கணும் ஆளும் தன்மை சில பேர் பாருங்க அந்த ஆளுற தன்மை இருக்காது பத்து பேரை கட்டி மேய்க்குன்னு சொல்லுவாங்கல்ல அது எங்கெல்லாம் இருந்தாலும் சத்திரியன்தான் ஒரு வீடா இருந்தாலும் சரி ஒரு ஊரா இருந்தாலும் சரி ஒரு ஆளக்கூடிய திறமை இருந்தா சத்திரியம் உறுதி இருக்கணும் தானம் பண்றது சத்திரியதான் சத்திரிய குணம் உள்ள அந்த தொழில் செய்வன் இப்படி சத்திரியை பத்தி சொல்றார் வைசியன் சொல்லும் பொழுது வியாபாரம் செய்பவன் பசுவை பாதுகாப்பவன் பொருளாதாரத்தை தன்னுடைய பொருளாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துபவன் சொல்றார் இவன் வந்து வேசியம் பிறகு சூத்திரங்கிறதை புத்தி அதிகமா பயன்படுத்த மாட்டாரு ஆனா சேவையில ரொம்ப மனப்பான்மை இருக்கும் சொல்ற விலைகள் அழகா செஞ்சு கொடுப்பார் அவருடைய தொழில் அது பிறகு வேற எதுலையும் கருத்து இருக்காது அவருக்கு இந்த புத்தி அதிகமா பயன்படுத்தாம செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களாம் அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு பொதுவா சத்துவ குணம் ரஜோகணம் அதுக்கடுத்து தமோகன் அதுக்கடுத்து இருந்தா ரஜோகம் அதிகமாகவும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து பிறகு சத்துவம் தான் வைசியன் தமோகன் அதிகமா இருந்து பிறகு ரஜஸ் பிறகு சத்துவம் இருந்தா சூத்திரன் சொல்லி குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் இங்கு பிரிக்கப்படுகிறது எல்லா சமுதாயத்தில் முக்கியம் புரிஞ்சுக்கணும் ஒரு கார்ல போயர் முக்கியமா இன்ஜின் முக்கியமா இல்ல பெட்ரோல் கூட போக முடியாது இன்ஜின் போச்சுன்னா அப்ப உட்டா போகலாம் டயர் தாங்குதுன்னு சொல்ல முடியுமா டயரும் தாங்குது முதல்ல பெட்ரோல் இல்லாட்டி பொருளாதாரம் வேணுமா இல்லைங்களா விட்டு வேணும் உட்கார சீட்டு வேணும் ஓட்டுற இன்ஜினியின் வேணாம் எல்லாம் இருக்கணும் எல்லாத்துக்கும் முக்கிய பங்கு இருக்குது எதுவும் முக்கிய பங்கு இல்லாமல் இல்லை ஒரு மனுஷன் உடம்பிருந்தால் காலும் வேணாம் தலையும் வேணும் அது மாதிரி சமுதாயத்தில் அன்றைக்கி வந்து சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்பொழுது அப்படி வரும் யாரும் யாரையும் தாழ்வாவோ உயர்வாவோ நினைக்கிறதில்ல அதனால் அவர் அந்த மாதிரி இருந்திருக்கு அதுக்கு பிறகு பிற்காலத்தில் அது பேர மாதிரி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இங்க அதிகமான விசாரம் வேணா பகவத்கீதையில தொழில் குணத்தின் அடிப்படையில் ஆளுநர் வருங்களை சொல்லுகின்றார் அடுத்தது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இங்க கர்மயோகத்தின் சாரம் பக்தி யோகத்தின் சாரம் ஞானயோகத்தின் சாரத்தை சொல்றார் கடமையை செய்வது அந்த கடமைய பூஜைய செய்யறது என்ன பலன் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாமியுடன் செய்வது கடவுள் ஆணைப்படி செய்கின்றேன் அப்படிங்கிற ஆணவம் இல்லாம செய்யறது இதெல்லாம் கர்மயோகம் இதை பத்தி நம்ம மூணாவது நாலாவது நிறைய பார்த்துட்டோம் இங்க விரிவாசர்கள் சுருக்கமா மட்டும் சொல்லி விருப்பு வெறுப்பு இல்லாம தனக்கு அமைஞ்ச தொழில வெறுப்பும் இல்லாம அழகா செஞ்சா அது கர்மயோகம் ஒருத்தருக்கு வந்து அர்ச்சகர் தொழில் அவர் என்ன நினைக்கிறாரு நான் கள்ளக்களி வைத்த கழுவுரையும் நினைக்கிறாரு நினைச்சு பூஜை பண்றான்னு வச்சுக்கோங்க அவர் கடமையும் செய்யலை கர்மயோகமும் செய்யல கடமையை ஒழுங்கா செய்யலை ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது அவர் செஞ்சு பிரோஜனம் இல்லை அவர் பகவானுக்கு பாவனையோட பண்ணால் பக்தி அங்க பக்தியும் செய்யத்தர் அவரு கடமையும் செய்யலை அவரு ஏன்னா சொல்லும் போது ஏதோ வைத்து பழம்பு கள்ளக்களி வைத்த கழுவரேன்னு என்ன அர்த்தம் அதே நேரம் வந்து சுப்புற தொழிலாளி இருக்காரு எனக்கு இது பகவான் இந்த தொழில் எனக்கு கொடுத்திருக்கிறார் அவர் எனக்கு கொடுத்த தொழில் நான் இதை ஆனந்தமா செய்யறேன் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்படின்னு பாவனையோட செஞ்சா இவர் பூஜையே பண்ணலையா இந்த கள்ளக்களி வைத்த கலவரின்னு சொல்றாரு அவர் பூஜை பண்ணி பண்ணலைங்கிறாரு பகவான் அவன் பெரிய பூஜை பண்றாங்கிறார் யாரு இது பகவான் எனக்கு கொடுத்தது இந்த தொழில் நான் ஆர்வமா செய்யற ஆனந்தமா செய்யற அப்படின்னு சொல்லி பாவனையோட துப்புரவு தொழிலாளி பண்ணுனா அது எனக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜைங்கிறார் பகவான் சொல்றாரு கர்மயோகியாக எந்த செயலாக இருந்தாலும் அதை கர்மயோகமாக செய்தால் அவன் ஒரு பக்தன்கிறார் எந்த தொழிலா இருந்தால் பூஜை பண்றது மட்டும் அவர் பக்தின்னு சொல்லல ஞானயோக இதையும் பக்திங்கிறார் இப்படி உட்காந்து பாடங்கள் கேட்கறது சாஸ்திரத்தை படிக்கிறது அதுவும் இது ஞானயோகம் இது இதுவும் இவக்கு பக்தன் இவனும் என்னுடைய பக்தன் அங்க பூஜை பண்றது மட்டும் பக்தன் சொல்லல அவர் கர்மயோகியும் பெரிய பக்தன்கிறார் எனக்கு உகந்தவன்கிறார் நீ கோயில ஆயிரம் பூஜை பண்ணி ஏனோ எனக்கு ஏதோ கிடைக்குது வயிற்று படத்துக்கு செய்யிறேன்னா அது பூஜையே இல்லை கர்மயோகமும் இல்லை எந்த தொழிலா இருந்தாலும் இது பகவான் கொடுத்ததுன்னு செஞ்சா அது கர்மயோகம் அதில் என்ன பலன் கிடைத்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு அது கர்மயோகம் அது பெரிய பூஜை என்று பகவான் சொல்லுகிறார் இந்த மாதிரி செஞ்சோம்னாத்த மனசு நம்மளுக்கு சுத்தமாகும் வேற எதுலையுமே சுத்தம் ஆகாதுங்கிறார் கடமைய கர்மயோகமா செஞ்சாத்திங்கிற பெரிய பலன் கிடைக்கும் கர்மயோகத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்னு சொல்றாரு இந்த இடத்துல இங்க மற்ற இடத்துல சொல்லாத விஷயம் சொல்லிருக்கார் சில இடத்துல இங்க சொல்றாரு அவரவர் கடமையை வந்து உனக்கு சரியா செய்ய தெரியலன்னா கூட பரவாயில்ல மற்றவருடைய கடமைகளும் மூக்கம் உழைக்காதேங்கிறார் சொல்லுவா அனவிசியம் விஷயத்துல மூக்கம் நுழைக்காதேன்னு சொல்லுவோம் கடைபிடிக்கூடாது படிக்கிற பையன் படிக்கணும் கூடாது சட்டம் கூட போட்டிருக்காங்கல்ல குழந்தை தொழிலாளர்கள்லாம் கூடாதுன்னு சொல்லி ஏன்னா அவனுடைய தர்மம் அது இப்படி அவங்க அவங்க தர்மத்தை செய்யணுமே ஒழிய மற்றவங்களுடைய தர்மத்துக்குள்ள உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறார் அப்புறம் இன்னொன்று எப்படி என்னுடைய தொழிலை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படி ஒரு அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறார் இரண்டு விதத்தில் நீ உன்னுடைய கடமையை தேர்ந்தெடுக்கலாங்கிறார் தொழிலை கடமைங்கிறது எல்லாம் பொதுவாக வரும் நீ உனக்கு தொழில் எந்த தொழிலை செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுபாவத்தின் அடிப்படையில் எடுக்கலாங்கிறார் ஃபஸ்ட்டு சாய்ஸ் உனக்கு எதுல விருப்பம் இருக்கோ உனக்கு எந்த சுபாவம் இயல்பா இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கலாங்கிறார் ரெண்டாவது அதுல உனக்கு சரியை புத்தி வேலை செய்யலை எனக்கு அதுல குழப்பமா இருக்குன்னா பரம்பரை தொழில் எடுத்துக்கங்கிறார் இரண்டு சாய்ஸ் கொடுக்குறார் பகவானே கொடுக்குறாரு ஒன்னு சுபாவத்தின் அடிப்படையில் இனி ஒண்ணு பரம்பரையின் அடிப்படையில் அப்படிங்கிறார் ஒரு செயல் செய்வோம் அதுல ஆர்வமும் இருக்காது நம்மளுக்கு விருப்பமும் இருக்காது ஆனா பணம் நிறைய கிடைக்குன்னு சொல்லி போயிருவோம் உங்களுக்கு இந்த தொழில் செஞ்சால் பணம் கிடைக்கும் ஆனால் தொழிலை பற்றியும் தெரியாது அதை செய்வதுக்கு ஆர்வமும் இருக்காது பணமும் கிடைக்காது தொழிலும் போயிடும் உனக்கு அந்த தொழிலை பற்றி ஆர்வமும் இருந்துச்சு அதில் ஒரு சுபாவமாக உனக்கு ஈடுபாடு வந்துச்சுன்னு சொன்னால் அது நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும் இல்லைன்னு அது கஷ்டங்கிறார் தொழிலும் தெரியாது ஆர்வம் வராதுங்கிறார் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிஜி ஒரு இடத்துக்கு போயிருக்கும் ஒரு சம்பவம் நடந்தது அங்கே இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பகவத்கீதை சொல்ல சொன்னார் சுவாமி பேச ஆரம்பிச்சார் எல்லாரும் புஷ்டத்தை கையில விரிச்சுக்கிட்டு இங்கிட்டு பேச அங்கிட்டு பேச இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திரும்ப ஒருத்தர் கூட ஆர்வம் இல்லை என்னன்னு கேட்டா இவங்க என்ன கீதையில் இருக்கக்கூடிய சில பண்பு எல்லாம் சொன்னோம்னா குழந்தைங்களுக்கு இவங்க சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஆர்வமே இல்லை அவங்களுக்கு டீச்சர் தொழிலே ஆர்வம் இல்லை ஏன்னு சொன்னா வீட்டுல வீட்டுக்காரரை சம்பாதிக்கிறது காணலை கொஞ்சம் சைடாக போய் ஏதோ ஸ்கூலில் ஒரு டீச்சர் வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லி போய் உட்காடுறது அங்கே பாடம் ஒழுங்காக நடத்துறதில்லை ஏதோ பேருக்கு போகிறது சும்மா இருக்கிறதுக்கு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு போய் ஏதோ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது ஆர்வம் போய் செஞ்சா எந்த தொழிலுமே அங்கே இந்த குழந்தைய நல்லா நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற புத்தியோடு போனால் அந்த தொழில் சிறப்பு அப்போ என்ன சொல்கிற உன்னுடைய சுபாவம் உனக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை நீங்களே தேர்ந்தெடுங்கிறது அதனால குழந்தைகள் விருப்பப்படம்லாம் வைக்கிறோம் வச்சு அதில் நீ தேர்ந்தெடுத்து போ அதிலே உள்ள போன்னு சொல்லி போய் பண்றோம் இல்லை எனக்கு அதை குழப்பம் இருக்கு எனக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னே தெரியல அப்படி நீ நினைச்சேன்னு சொன்னா பேசாம அப்பா என்ன பண்றாரோ அதை நீ பண்ண அது ஏன் சின்ன வயசுல பாத்துக்கிட்டே இருக்க அப்ப அது பரம்பரை தொழில் எடுத்துக்கங்கிற ரெண்டு சாய்ஸ் சொல்றாரு பகவான் இங்க அர்ஜுனனுக்கு சுபாவமும் சத்திரிய தொழில்தான் குணமும் அதுதான் பரம்பரையும் அப்படித்தான் வருது அவன் அதுலேயும் பண்ணுறான் நான் ஒரு இடத்துல இருக்கேன் ஆசிரமத்தில் பார்த்தேன் அந்த காப்பன் வேலை பார்த்துருவேன் ஒருத்தர் வந்து டெக்னிக்கலாக படிச்சுட்டு வந்திருக்கிறார் நல்லா படிச்சுட்டு அந்த ஐடிஐலாம் படிச்சு பாலிடிக்லாம் படிச்சு நல்லா வந்து பண்ணுறாரு ஒருத்தர் அதை விட கம்மியான சின்ன வயசுலேருந்து அப்பாவுட வந்து கொஞ்சம் எயித்த நைன்த்து தான் படிச்சிருக்காப்புல கூட இருந்துப்பான் இவன் சொல்ற வகையே அவர் வரைய மாட்டேன் அந்த அவங்க அப்பாவு சின்ன வயசுல இருந்து பழகிட்டாப்புல அப்ப அது ரெண்டும் கிடைக்குது பாத்தீங்களா அப்ப என்ன சொல்றாரு உனக்கு சுபமா இருந்தா ஃபர்ஸ்ட் உனக்கு எதுல ஆர்வமா அந்த தொழில சேர்ந்தெடுத்து செய்யுங்கிறார் அப்படி அதுல உனக்கு முடியலைன்னு சொன்னா பரம்பரை தொழிலை எடுத்துக்க தப்பு இல்லை அப்படிங்கிறார் இது நம்ம சாய்ஸ் இதெல்லாம் அவர் வந்து நீ இப்படித்தான் பண்ணுன்னு எந்த ஆர்வம் போடல பகவான் உனக்கு வழியை சொல்றாரு இதை செஞ்சுக்கன்னு சொல்லிச்சு இது கர்மயோகம் அந்த தொழிலை இது பகவானுடைய ஆணை கடவுளுடைய கடவுள் கொடுத்தது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி செய்யணும் எந்த பலன் வந்தாலும் பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது கர்மயோகம் பிறகு ஞான ஞானயோகம்ங்கிறது தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இது ரெகுலராக இந்த வேதாந்த கிளாஸ் கேட்டவங்களுக்கு புரியும் இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் யார் கடவுள் யார் இந்த உலகம் என்ன இதை கேட்டு அதில் இருக்க சந்தேகமெல்லாம் நீங்கி அதை மனசில் தியானம் பண்ணி நிலை நிறுத்தினால் ஞானயோகம் இவன் உயர்ந்த பக்தன்கிறார் இவன கடவுளும் நானும் ஒன்று என்று எவன் புரிந்து கொண்டு அவருக்கு கடவுள் நானும் ஒண்ணுன்னா மேலோட்டமா இல்ல அவருக்கு ஆதாரமான தத்துவம் எனக்கு ஆதாரமான தத்துவம் ஒன்று என்று புரிந்து கொண்டு எவன் இருக்கின்றனோ அவனோ மேலான பக்தன் அவனும் நானும் வேறல்லங்கிறார் பகவான் அவனையும் பக்தர் லிஸ்ட்ல சேர்க்கிறார் கடவுள் இது எப்படின்னா இங்க என்ன சொல்றாரு இந்த பதினெட்டாம் அத்தியாயத்துல அந்த தத்துவத்தை தியானம் பண்ற விஷயத்த சொல்ற ஆறாவது அத்தியாயத்துல வருது இது கூறான் ஆறாவது அத்தியாயத்துல தியான யோகத்துல வரக்கூடிய சாரத்தை அந்த ஒரு மூணு சுலோகத்துல இங்க சொல்லிடுறாரு இந்த தத்துவத்தை நீ தியானம் பண்ற என்னதான் தத்துவத்தை புரிஞ்சாலும் சந்தேகம் எல்லாம் போனாலும் இத மனதுல நிலைநிறுத்தினாத்தையும் பயன் இருக்குல்ல இல்லைங்கிறார் ஒரு இடத்துல தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம் எல்லாம் பார்த்துட்டு ஐம்பது அடிக்கலாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க நாலஞ்சு பேர்ட்ட கேட்டாச்சு தெளிவா நாற்பத்தஞ்சு அடி தோண்டி ஒரு மட்டு கூட வழியில் விட்டு போன என்ன பிரயோஜனம் நம்ம வேடி தோண்டி பார்த்துட்டு போனோம் அது வேஸ்ட் ஆயிரும் அது மாதிரி சிரவணமான பண்ணாலும் கூட இந்த தத்துவ விஷயங்களை உட்காந்து தியானம் பண்ணணுங்கிறார் ஆனா அதுக்கு சில நிபந்தனைகள் இங்க சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த தத்துவ விஷயத்த உள்ள ஜீரணிச்சு தியானம் பண்ணணும்னா சாப்பாடு அளவா சாப்பிடணுமா முதல் கண்டிஷன் சொல்றாரு அளவா சாப்பிடணும் அளவா தூங்கணும் ரொம்ப சாப்பிட்டா தூக்கமும் வரும் சோம்பேறித்தனம் வந்துடும் பிறகு தனிமையா உட்காந்து அதை பழகணுங்கிறார் தியானமெல்லாம் தனிமைதான் பெஸ்ட்டு கூட உட்காந்து தியானம் பழகினங்கன்னு வச்சுக்கங்களேன் என்ன தெரியுமா நம்ம பத்து பேர் உட்காந்து ஆரம்பத்தில் ஓகே பண்ணி நம்மளுக்கு ரொம்ப நேரம் பண்ணிருப்போம் அவர் எந்திரிச்சிட்டாரா போயிருப்பாரா இல்லை அவர்னா பண்ணிக்கிட்டு இருக்கார்கிற புத்தி தான் ஓடும் தியானம் சரியா வராது அதனால தியானம் எல்லாம் பண்ணணும் தனிமை கொஞ்சம் தேவைங்கிறார் இந்த நாலு பேர் சேர்ந்து உண்ணாவ மௌனவரர் அந்த கதை கேட்டிருக்கோம்ல சொல்லியிருக்கானா இல்லையா நாலு பேர் மௌனவரர் இருந்திருக்காங்க பகலே இருக்கணும் நைட்டு இருக்கணும் சாயந்திரம் ஆறு மணி ஆச்சு லைட்டை போடாமல் உட்காந்துருக்கான் இருப்பிருச்சு லைட்டை சொல்லிவிட்டேன் இருக்க தெரியுமா இல்லையா அது மூணாவதாவது இன்னைக்கு ரெண்டு பேரும் பேசிட்டீங்க நாலாவது நான் மட்டும் பேசலேன்னு எப்படி இருக்கு மௌனவர் இப்படித்தான் தியானம் பண்ணுறது இப்படித்தான் ஆரம்பத்தில் ரைட்டு பிறகு தனியாக உட்காந்து இந்த தத்துவ விஷயத்தை தியானம் பண்ணுறது ஞான யோகம் அப்படிங்கிறார் தனித்துரு விழித்துரு பசி திரும்பாங்க தனியாக இருக்கும்போது பசிக்கும் ஏதாவது சாப்பிட சொல்லும் சும்மா நீங்கள் தனியாக வீட்டில் இருந்து வரணும் என்னத்தையா வாயில் குறைக்க சொல்லுங்க டைம் பாஸ்ன்னே ஒரு உணவு போட்டிருக்காங்க தெரியுமா அந்த ஸ்னாக்ஸ் எல்லாம் பிஸ்கட் கூட டைம் பாஸ் டைம் பாஸ் புத்தகத்தை படிக்க வேண்டிய டைம் பாஸுன்னு சாப்பிட்றக்கு ஒரு சுனாக்ஸ் போட்டுருதான் அதில் பார்த்தேன் டைம் பாஸ் போய் எதுக்கு டைம் பாஸ் சும்மா இருக்கும்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது ட்ரெயினில் வீட்டில் பிள்ளையை போனா பார்த்து டைம் போகிறதுக்காக சாப்பிட்டுக்க வந்து டைம் போகிறதுக்காக படின்னு கொடுக்க மாட்டோம் என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நிதி வித்தியாச உத்தியானத்துக்கு ஒத்து வராதுங்கிற அதனாலேயே தனித்தரு தனித்திருந்தா பசிச்சுருக்கும் பசிச்சிருந்தா விழித்தருன்னு சொல்கிறார் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் தனித்தையாக இருக்கணும் ரொம்ப பசியாக இருக்கும் கூட கொஞ்சம் பசி இருக்கணும் விழிச்சுக்கிட்டு இருக்கணும் இதுக்கு வேற அர்த்தம்லாம் இருக்கு நிறைய தத்த ஏரியான அர்த்தங்கள் இருக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்றாரு இந்த ஆன்மீக சாதனை எல்லாம் செஞ்சாலும் ஆணவம் வந்துருமா தென்னை ஒரு ஆணவம் வந்துடும் கர்வம் வந்து பதவி பணத்துல மட்டும் வர்றதில்ல சாதனை செய்யறவனுக்கு வருது எப்பயுமே சாதனை செய்யாம ஆரம்பத்துல இருக்கிறவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வரும் எப்படின்னா நான் ஒண்ணும் செய்யலையான்ட்டு செஞ்சப்பறம் நான் செஞ்சுட்டேனேன்னு ஆணவம் வரும் சுப்பீரியாரிட்டி ரெண்டும் கூடாதுங்கிறாரு தாழ்வு மனப்பான்மையும் கூடாது சு உயர்வு மனப்பான்மையும் கூடாது சமமாக இருக்கணும் வெறுப்பும் கூடாது வெறுப்பும் கூடாது ஒரு அம்மா இருக்கு பையன் வந்து நான் சொல்றதை கேட்கறதே இல்லை என்ன மயம் பாசமாக வரும் அதே மேலே ரொம்ப வெறுப்பு அவங்களை கண்டாலும் என்ன ஆசனும் கேட்க மாட்டீரன் சொன்னதை செய்ய வெறுப்பாக இருக்க கொஞ்ச நாள் மாறிட்டேன் அம்மா என்ன சும் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அது மேலே பாசம் பொங்க முதல்ல வெறுப்பு வந்துச்சு அப்புறம் அவனை இருக்க முடியல நம்ம அத பற்று ரெண்டும் ஆபத்து வெறுப்பும் கூடாது பற்று இருக்கணும் சாதாரண இருக்கணும் அறிவுனால வெளியே நம்ம காமிச்சுக்கலாம் அன்பெல்லாம் வெளிய வெறுப்ப அவனை கோவிக்கிற மாதிரி நடந்துக்கரலாம் அதனால என்ன சொல்றாரு சொன்னா சாதனையில எப்பயுமே ஒரு கர்வம் வரும் வரக்கூடாது தாழ்வு மனப்பான்மையும் வரக்கூடாது அப்படிங்கிறாரு இதை நிறைய பார்த்திருக்கோம் இந்த ஒரு மொழி வரலாம் தவம் பண்ணிட்டு கொக்க பார்த்தோன்னு எரிச்சோன்னா எரிச்சிடறாரு அவருக்கு ஒரு ஆணவர் கொக்க என்று நினைத்தாயே கொன்கணவாயின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கு அதனால தவத்துலயும் ஆணவம் வரும் நம்ம சாதனை பண்ணாலும் ஆணவம் வரும் ஞானம் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது வேதாந்தத்திலேயே வேதாந்தம் படிக்கிறதே பணிவுக்காக வித்யா ததாதி வினயம்னு சொல்லுவாங்க அறிவு பணிவை கொடுக்கணுமா அறிவு ஆணவத்தை கொடுக்க கூடாதான் அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு பிறகு உடமைகளை பிரைத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப பொருள் இருந்துன்னு வச்சிருக்கேன் போரளவுக்கு சாயம் பட முடியாது ஒரு ஐயாயிரம் ரூபாய் செப்பல் வாங்கிருக்கீங்க அங்கே செப்பல் ஸ்டாண்டே இல்லை வெளியே போட்டு உள்ளவங்க சாயம் முடியுமா முடியவே முடியாது அதனால எப்பயுமே இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம போகும் பொழுது சிம்பிளா இருக்கணும் எளிமையா இருக்க அப்படி இருந்தா இது வந்து இந்த தத்துவத்தை தியானம் பண்ண முடியும் பிறகு பக்தி யோகம் இது ரெண்டுமே பக்தி தான் பொதுவாக எடுத்துக்கிட்டா பொதுவா என்ன சொல்றாருன்னு சொன்னா கர்மயோகியும் பக்தன்ன ஞான யோகியும் பக்தின்னா பக்தி எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்குங்கிறாரு ஒரு விஷயம் சொல்றாரு இங்கே பக்தி யோகத்தில் கடவுளை பற்றி குழப்பம் எல்லா காலத்துலையும் இருக்கு கடவுள் இருக்காரா இல்லையா உருவக்கடவுளா அருவக் கடவுளா இல்லை விஷ்ணுவா சிவனா இந்த குழப்பம் பாருங்க உலகம் தோற்று நாள்ல இருந்து இருக்கு விஞ்ஞானத்தில் ஒரு குழப்பம் இருந்து பூமி உருண்டையா தட்டையான்னு ஒரு குழப்பம் இருக்கு முதல்ல ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்புறம் ஆராய்ச்சி பூமி உருண்டேன்னு முடிவு பண்ணியாச்சு அது பாட புத்தகத்துல வந்தாச்சு இப்ப குழப்பம் தீர்ந்து போச்சு இந்த கடவுளை பத்தி குழப்பம் தீர்ந்துருக்கா தீந்துருக்கு யாருக்குன்னா அங்க நாடி போறவனுக்கு மட்டும்தான் தீர் வேற யாருக்கும் தீரா மத்தவெல்லாம் குழப்பத்திலே இருப்பான் யாரு கடவுளை உண்மையில் அறிய வேண்டும் உண்மையில் தெரிஞ்சுக்கணும் அவர் தத்துவம் தெரிஞ்சு கடவுளை பார்க்கணுங்கிற எண்ணத்தோட தீவிர பயிற்சி செய்றானோ அவனுக்கு அவரே எல்லா உண்மையும் காட்டி கொடுத்துட்டு என்னையே சரணடைந்தாள் அவனுக்கு என்னை பற்ற உண்மையை தெளிவாக காட்டி கொடுப்பேங்கிறார் மற்றவங்களும் வராது விஷ்ணு பெரியவரா சிவன் பெரிய சண்டை போட்டு உட்கார வேண்டிடலாம் உன் கடவுள் பெரியரா ஏன் கடவுள் பெரிய என்ன சொல்றாரு என்னைய நம்பி என்னைய பார்க்கணும் என்னைய அறியன்னு வந்தேன்னா உனக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுப்பேங்கிறார் ஒரு எச்சரிக்கை வர்றாரு இப்ப நான் சொன்னதையெல்லாம் கேட்டேன்னா உனக்கு வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா எல்லா துயரமும் நீங்கிவிடும் எல்லா தடையும் நீங்கிவிடும் ஆனால் இல்லை எச்சரிக்கிறார் நீ பரீட்சையில் பாஸ் பண்ணி நூறு மார்க் வாங்கினேன்னா உனக்கு மோட்டர் பைக் வாங்கி தருவேன் அது வாங்கி தருவேன் இது வாங்கி தருவேன் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டேன்னா உடனே வீட்டில் கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல உனே மாடு மாக்கி அனுப்பிச்சிடுவேன் பாரு அது மாதிரி பகவான் சொல்கிறார் நாசத்தை அடைவாயும் நான் சொல்வதை கேட்டேன்னா உனக்கு எல்லா பாவமும் போயிடும் எல்லா துயரமும் போய்விடும் நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் நீ நாசத்தை அடைவாய்கிறார் அதனால என்ன சொல்றாருன்னா நான் எல்லோரு இதயத்திலும் வீற்றிருக்கின்றேன் நான் அனைவரையும் ஆட்டு விற்கின்றேன் ஆகவே ஆட்டுவிக்கும் என்னிடம் நீ சரணடைவாயாக நாம் எதை வேண்டுமானாலும் அடையலாம் உலகத்துல அடைஞ்சது அனைத்தும் நம்மை விட்டு போகும் நாம் ஒரு அதை விட்டு போய்விடுவோம் ஆகவே இறுதியில் அடைய வேண்டியது பகவான் ஒருவரே கடவுள் ஒருவரே சாதனை பக்தி செயல் செய்வதும் பகவானுக்காக முழு நம்பிக்கை வைப்பதும் பகவானிடம் சரணடைவதும் பகவானிடம் இப்படி கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகத்தில் இறைவனை அடைய வேண்டும் கடைசியா சொல்றார் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் செய்யறது செய்யாது உன் இஷ்டங்கிறார் பாருங்க அர்ஜுனன்ட் அந்த வார்த்தையை சொல்றார் சொல்றதெல்லாம் செஞ்சிட்டேன்ப்ப நீ உன் விருப்பம் எதுவும் அதுபடி செய்யுங்கிறார் இப்பதான் அர்ஜுனன் சொல்லுவான் எழுவத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்றான் உங்கள் வார்த்தை எனக்கு ஆணை அதை அப்படியே நிறைவேற்றுவேன் சொல்லி அர்ஜுனன் இந்த அத்தியாயத்துல சொல்றான் இதுல அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் மிக முக்கியமான சுலோகம் அதுக்கு அர்த்தத்த அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் பகவத்கீதையில எல்லா அத்தியாயம் படிச்சாலும் சர்வ தர்மான் பரித்ய மாமேகம் சரணம் விரச்ச அகம் சர்வ பாபேப்பியக மோக்ஷ இதை எல்லா அத்தியாயத்துக்கு முன்னாடி படிக்கிற பழக்கம் உண்டு ஏன்னா என்னுடைய முழு சாரத்தை கரெக்டாக வச்சுட்டார் என்ன சொல்றாரு சொன்னா பதினோரு ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகத்துல ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள்னு ஆரம்பிச்சார் இங்கே நீ துயரப்படாதேன்னு முடிக்கிறார் பகவத்கீதையின் நோக்கம் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அது முக்கியம் அல்ல இதன் மூலமாக துயரத்தை நீக்குவது அவன் சில பேர் சொல்வாங்க கரும யோகத்தை போய்க்குது பக்தியோகத்தை போய்க்குது சண்டை போட வைக்குது அதெல்லாம் செகண்டரி என்ன செய்யறையோ முடிவு துயரம் போகணும் மனுஷ லட்சியமே தானே ஞானிகள் துயரப்பட மாட்டாதே கிட்டார் இப்போ ஒரு ஞானத்தை கொடுத்துட்டேன் துயரப்படாதேன்னு முடிக்கிறார் பாருங்க ஆரம்ப முடிவு ஒன்னா முடிக்கிறார் இப்ப ஞானத்தை கொடுத்துட்டேன் நீ துயரப்படாதேன்னு முடிக்கிறார் கீதையின் சாரமே துயரத்தை போக்குவது அந்த ஞானத்தை தெளிவா கொடுத்து முடிச்சுட்டார் சர்வ தர்மான் பரித்யேஜிய அனைத்து தர்மங்களையும் விட்டு விடுங்கிறார் இந்த இடத்துல தர்மங்களை விட்டு விடுன்னு அது என்ன தப்பால சொல்றாரு அதர்மத்தைத்தான விடணும் எங்க கடைசியா சொல்றாரு நீ கர்மயோகம் பக்தி யோகம்லாம் செஞ்சு ஞான யோகத்துக்கு வந்தாச்சு ஆரம்பத்துல இருக்கவங்க தர்மத்தை விடுன்னு சொல்லலை தர்மத்தை கடைப்பிடிச்சு அதர்மத்தை விட்டுட்டு வந்திருக்கான் அதர்மமே செய்யாத போய் அதர்மத்தை விடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தன் வந்து இறந்து கிடக்கும் அவனுட்டு சும்மாருன்னு சொன்ன என்ன பிரயோஜனம் இல்ல மயக்கம் போட்டு கிடைக்க சும்மாரு என்ன பிரயோஜனம் இந்த வாழ்க்கைக்கு வந்தவன் தர்மத்தை அதர்மத்தை எல்லாம் விட்டு தர்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா தர்மத்துல ஒரு பற்றுதல் நிறைய இருக்கு அந்த பற்றுதலை விட்டுறனுங்கிறார் அனைத்து தர்மங்களையும் விடு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா கர்ணன் இருந்தான் நீங்க பாருங்க கர்ணனுக்கு கடைசியில உயிரை விடாம மோட்ச அடைய தடுத்தது இது அவன் செஞ்சு தர்மம் தான் அதை கொடுத்தவங்க பகவான் அடைஞ்சிட்டான் கடைசியில ஆரம்பத்துல தர்மத்தை எப்படின்னு சொல்லலை இந்த வாழ்க்கைக்கு வந்து கடைசியா வரும்போது தர்மபலத்துல வாழ்வான் ஆனா அதனோட பற்ற விட்டணும் இன்னொரு அர்த்தம் தர்மம்னா கடமைன்னு அர்த்தம் ஒரு நாள் கடமையை விட்டுட்டு ஆகணும் இதுல அறிவநாள விட்டு ஆகணும் கடமைகள் எல்லா கடமைகளையும் விட்டு விடு அப்படிங்கிறாரு இங்க இது ரெண்டாவது இந்த கடமைகளை விடுறது என்ன சொல்றான்னு சொன்னால் சில இடத்துல விட முடியும் இல்ல இடத்துல இருக்கவும் விட முடியாது அப்போ எப்படி விடணும்னு சொல்றான்னு சொன்னால் ஞானத்தினால விடுறது இந்த உடல் மனம் செய்யுது பகவான் வந்து அவருடைய கருணையால நடக்குது நான் செய்யலைன்னு விடுறது அப்படி அந்த கர்த்திரு புத்தியை விடுறது ஏற்கனவே அதை பற்றி பார்த்துருக்கோம் அதனால ஞானத்தினாலையும் இந்த கர்மத்தை விடுது அனைத்து கடமைகளையும் விடுவது இரண்டாவது வார்த்தை இது முதல் வார்த்தை அதாவது சர்வ தர்மான் பரித்தேச்சிய அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு மாமேகம் சரணம் பிரச்ச என்னை ஒருவனையே சரணடைவாயாக நீங்க உலகத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு பல போவோம் பல பொருளை நாடுவோம் பணம் பதவி ஆட்கள்லாம் ஆனா இறுதி சரணாகதி பகவான் ஒருவரால் தான் முடியும் ஒரு குழந்தை இருக்கு உடம்புக்கு முடியலை முதல் நாமளே வைத்தியம் பார்ப்போம் நம்மள நம்புவோம் பிறகு என்ன ஒண்ணும் நம்ம நம்மள நம்ப மாட்டோம் நம்ம வைத்தியம் சரிப்பட்டதால் டாக்டர் கிட்ட போவான் டாக்டர் கை விட்டான்னு வச்சுக்க போவான் கடவுள் கிட்ட போவான் என்னை ஒருவனையே சரணடைறாயாக அதுக்காக முயற்சி பண்ணாம சரணடைகிறது இல்லை இந்த சரணாகதி தத்துவத்தை நிறைய பார்த்துருக்கோம் இரண்டாவது அத்தியாயத்துல இங்க சுருக்கமாய் சொல்றாரு அதனால என்னை முழுமையாக நம்பி சரணடை அப்படிங்கிறார் பிறகு இந்த சரணாகதிக்கு இன்னொரு தத்துவம் இருக்கு ஆணவத்தை அடியோடு அழித்து விடுங்கிறார் நான் செய்யறேங்கிற எண்ணத்தை முதல்ல விட்டு பகவான் தான் என்னை சரணடைஞ்சிருங்கிறார் எல்லாம் அவர் தான் பண்றார் நான் எனது என்ற எண்ணத்தை நீக்கி விடு யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் போகுங்கிறார் நான்கிற எண்ணம் இருக்கக்கூடாது இது என்னுடையதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது பயன்படுத்தலாம் எதுவும் நமக்கு சொந்தம் கிடையாது இந்த உடம்பு எனக்கு சொந்தம் கிடையாது ஒன்னு இந்த உடம்பு போட்டு வருவாங்க நாம போயிடுவோம் இல்ல நம்மளை விட்டு அது போயிடும் உலகத்துல எல்லாமே அப்படித்தேன் நான் எனது என்ற எண்ணத்தை விட்டு விடுவதும் பகவானை முழுவதாக சரணடைவது அப்படிங்கிறார் பகவான் தான் காப்பாற்றுவார் நான் எனது என்பது எதுவும் இல்லை என்ற எண்ணத்தில் அடையவது ஞான யோகத்தால் பகவானிடம் சரணடைவது இப்படி சரணடைந்து விட்டு அதில் சொல்றார் ஒரு பாட்டு கூட இருக்கு சிறிதுல திருவாசகத்துல நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் உடம்பு என்னது கிடையாது அறிவு என்னுடையது இல்லை யார் இதெல்லாம் எல்லாம் அவருடையது வானோர் பிராங்கண்ணை ஆண்டிலனே மதிமயங்கி மூணார் உடைதலையில் உண்பளி தேர் அன்படவன் தேனார் கமலமே சென்றுவதாய் கோத்தும்பி அப்படின்னு திருவாசத்தில் ஒரு பாட்டுருக்கு பிறகு அகம்வா சர்வ பாபேத்தியக உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் நான் விடுவிப்பேன் அப்படிங்கிறார் பாவம் அனைத்து பாவம் நன் கெட்டது மட்டும் கிடையாது வேதாந்தத்தின் அடிப்படையில புண்ணியமும் ஒரு கோணத்துல பாவம் புண்ணியம் தங்கச்செங்கிலே பாவம் இரும்புச்செங்கிலே புண்ணியமும் நம்மளை கட்டுப்படுத்தி சொர்க்கு கொண்டு போயிடும் இல்ல சுகத்தை கொடுத்து கட்டுப்படுத்திடும் ரெண்டும் விடுவிச்சு உனக்கு பிறவாக நிலையை அடைய வச்சிருவேங்கிறார் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் அப்படிங்கிறார் இந்த இதுல வரபு மன்னர் பரம்பரைகள் தப்புனா தங்க கத்தியில எதில் விட்டின சொல்லுவாங்க அப்படி அதனால புண்ணியத்துலையும் ஃபஸ்ட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாரு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு கடைசியில் சொல்கிறாரு இந்த கீதையை யாருக்கு சொல்லக்கூடாதுங்கிறார் தவம் இல்லாதவனுக்கு சொல்லாதே பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாது கேட்க விரும்பாதவனுக்கு சொல்லாதே இதில் குறை காண்பவனுக்கு சொல்லாதே கீதையில் அவன் கேட்பாங்க ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க ஏன் தர்மனுக்கு சொல்லியிருக்கலாம்னு பீமனுக்கு சொல்லியிருக்கலாம்னு அர்ஜுனன் கேட்டான்னு சொன்னார் வேற ஒன்னும் கிடையாது அர்ஜுனன் கேட்டான்னு சொன்னார் சொல்லிருப்பார் கேட்காதவனுக்கு சொல்லாதே தவம் இல்லாத பிறகு யாருக்கு சொல்ல வேண்டும் பக்தி உள்ளவனுக்கு சொல்ல வேண்டும் கேட்க விரும்புவனுக்கு சொல்ல வேண்டும் யார் சொல்லணும்னா படிச்சு ஆராய்ச்சி ஒருத்தர் வச்சிருப்பார் பக்தியே இருக்காது அவர் சொல்லக்கூடாது உண்மையிலேயே பகவான் மேல பக்தி உள்ளவங்க சொல்லவும் செய்யணும் இதெல்லாம் கடைசிய சொல்லி இதுல என்ன சொல்றாருன்னா இப்படி இந்த கீதையை சொல்பவனும் கேட்பவனும் எனக்கு மிக மிகப் பிரியமானவர்கள் இது ஒரு ஞான வேள்விங்கிறார் இந்த நம்ம உட்கார்ந்து கீதையை கேட்ட மீது ஒரு பெரிய வேள்வி இதை கேட்பவர்கள் எனக்கு மிகப் பிரியமானவர்கள் இதை சொல்பவர்களும் எனக்கு மிகப் பிரியமானவர்கள் புரியாம கேட்டாலும் படிச்சாலும் புண்ணியலோக பலனை அடைவான் கீதையே புரியல சும்மா கேட்கிறீங்க அந்த சப்தம் காதுல விழுகுது இந்த சுலோகம் காதுல விழுகுதுன்னா பெரிய புண்ணிய பலனை அடைவான் கேட்டு புரிஞ்சுக்கிருச்சுன்னா ஞானத்தை அடைவான் அப்படிங்கிறார் அறியாணி அழிந்து ஞானத்தை பெறுவான் அப்படிங்கிறார் அதனால இந்த பகவத்கீதைய எல்லாரும் கேட்டிருக்கீங்க புரிஞ்சாலும் புண்ணியம் புரியாட்டாலும் புண்ணியம் சொல்லி பகவானே இறுதியில் சொல்லி முடிக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கீதம் வந்து சாதாரணமானதுல கடைசியில் சொல்றான் சஞ்சய் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு வர்றான் எழுபத்தி எட்டாவது பாருங்க என்ன சொல்றேன் பாருங்க என்ன சொல்றதுக்குங்கிறான் வியக்கிறான் எனக்கு கண்ணனை பார்த்தா வியப்பா இருக்கு அர்ஜுனனை பார்த்தா வியப்பா இருக்கு இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி வியந்து வியந்து அப்படியே சஞ்சயன் கடைசி நாலு சுலத்தில் கடைசி சொன்ன பாருங்க எங்கு யோகேஸ்வரனான பகவான் சிறு கிருஷ்ணனும் எவ்விடத்தில் காண்டீவம் ஏந்திய அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அவ்விடத்தில் மகாலட்சுமியும் வெற்றியும் ஐஸ்வர்யமும் நிலைத்த நீதியும் இருக்கும் என்பது என்னுடைய கொள்கைன்னு சொல்லி சஞ்சய முடிக்கிறான் இந்த எழுவத்தி எட்டாவது சுலோகத்துல கீதை இருந்தாலே போதும் கீதை கேட்டாலே போதும் பொதுவா நம்மளுக்கு வந்து பகவத்கீதை ஒரு அற்புதமான ஒரு படைப்பு புரியுதோ புரியல வீட்டுல கீதை புஸ்தகம் எல்லாருக்கும் இருக்கணும் முதல்ல ஆரம்பத்தில எல்லாம் நான் புரியாம சும்மா படிப்பேன் சும்மா எழுதி வைப்பேன் அதனுடைய பலன் பாருங்க கீதையை உபதேசம் பண்றது பகவான் கொண்டு வந்துருக்காரு கண்ணனுடைய மகிமையெல்லாம் நீங்க கண்ணன் மாதிரி ஒரு பாத்திரத்தை பார்க்கவே முடியாது நீங்க நினைச்சாலே கண்ணீர் மல்கணும் அவனுடைய படைப்பு அவனுடைய வாக்கியம் அவனுடைய சொற்கள் அவன் சொல்லியிருக்க விதம் அவன் மகாபாரதத்துல நடந்துகிட்ட அத்தனை விதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாத்திரம் அத்தனைக்கும் ஆதாரமான பாத்திரம் அவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கோம் இதுல சொல்லக்கூடிய அதாவது மகாலட்சுமி வெற்றி அனைத்து ஐஸ்வர்யம் அனைத்து நீதியும் உங்கள் எல்லோருக்கும் அந்த பகவான் கிருஷ்ணர் கொடுப்பார்னு சஞ்சயன் சொல்லியிருக்கார் இங்கேயும் அந்த காந்தியை வந்த கிருஷ்ணன் அர்ஜுனன் இருக்கான் கிருஷ்ணன் இருக்காரு அதனால் நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இதை இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறேன் அந்த பகவான் கிருஷ்ணனுக்கும் அதை எழுதிய வியாச பகவானுக்கும் அதை கேட்ட அர்ஜுனனுக்கும் இதை எழுத சொன்னவர் வியாசர் சொன்ன எழுதுநர் விநாயகர் அனைவருடைய பாதார கமலங்களிலும் சரணாகதி அடைந்து அவர்களுக்கு நம்மளது இந்த கீதையை இதுவரைக்கும் கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் பாக்கியத்தை கொடுத்தவங்களுக்கு நம்மளுடைய அன்பையும் எல்லாவற்றையும் அவர்களை சமர்ப்பணம் செய்து இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோமாக வந்தே பரமான மாதவூர்ணமிதம் பூர்ண்பூர்ணமுதட்சியதே பூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷியம் ஷாந்திஷாந்திஹரி ஓ மாதிகுநமீக்கி ஜை